நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி அனைவருக்கும் வணக்கம் இது அமெரிக்க தமிழ் வானொலி இன்று தமிழகத்திலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அமெரிக்க தமிழ் வானொலியில் நம்மளோடு இணைந்து கலந்துரையாட இருக்கிறார் தமிழகத்தின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான நீர்பிடிப்பு நீர்நிலைகளின் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான பல முயற்சிகளை முன்னெடுத்து அதில் பல சவால்களையும் கண்டு இறுதியில் வெற்றிகளை கண்டு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவும் வரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் தமிழகத்தில் சேலத்திலிருந்து நம்முடன் இன்று இணைந்து கலந்துரையாட இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு பொர்ச்செலியன் ராமசாமி விசோரி மாநிலத்தில் இருக்கும் திரு பொர்ச்செலியன் ராமசாமி அவர்களை இப்பொழுது திரு பியூஷ் அவர்களை அறிமுகப்படுத்த அளிக்கிறேன் வாங்க பொர்ச்சொலியன் ஆ வணக்கம் வணக்கம் ஆறுமுகம் முதல்ல இந்த மாதிரியான ஒரு தமிழர்களுடைய உண்மையான சிக்கல்களை பேசுகிற அல்லது உண்மையான பிரச்சனைகளை பேசுகிறதாக ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வடிவமைக்கிற அமெரிக்க தமிழ் வானொலி அமெரிக்கன் தமிழ் ரேடியோவுக்கு முதற்கண்ண எல்லாத்துடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மாலை நேரத்தில் எல்லாரும் பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுருக்கலாம் அருமையான பாடல்கள் இருக்கு ஆனா அந்த பாடல்களுக்கு இடையில் ஒரு அருமையான சிந்தனைகளை இந்த மாலை நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிற அமெரிக்க தமிழ் வானொலி வந்து ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடத்துனீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுற்றுப்புறச் சூழலை பற்றி அங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்டோடு நடத்துனீங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் அங்கங்கு இருக்கிற மக்களுக்காக நல்ல சிந்தனைகளை நல்ல இது ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துறது இந்த அமெரிக்க தமிழ் வானொலி இன்று தமிழர்களின் தலையாய இன்று தேவையான ஒரு எடுத்து பண்ணுறதுக்கு நீர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எடுத்து பண்றதுக்கு முதற்கண் நன்றி அப்ப இந்த மாதிரி இந்த சூழலில் உங்களுக்கு தெரியும் தமிழக சூழல் இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழக வரலாற்றிலேயே தமிழர்களுடைய வரலாற்றிலேயே அவ்வளவு ஒரு எழுச்சி கொண்டு வந்த அந்த சமூகம் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்காக நீங்க இந்த மற்ற சூழலை எல்லாம் மறந்துட்டு இப்ப ஜ நம்ம அந்த மாதிரி அந்த எழுச்சியை கொண்டு போகிறது மட்டுமில்ல நம்ம அடுத்த செயல் திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கோம் நீரும் நாமும் அப்போ தமிழ் சமூகத்தை எடுத்துட்டீங்கனாலே நேர்களே பெரும்பாலும் அறவும் தான் அதிகமா இருக்கிறது பேச்சுகள் அதிகமா இருக்கிறது அப்போ இந்த தலைப்பை எடுத்த உடனே எல்லாரும் ஏடிஆர் அமெரிக்க தமிழ் வானொலி என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்சம் செயல்பாட்டுக்கு பக்கத்துல இருப்பவர்கள் தமிழகத்தோடு தொடர்புடையவர்கள் யாரையாவது கொண்டு வரலாம் அப்படிங்கறதுல தான் நினைச்சோம் அப்ப இந்த நீரை பொறுத்தளவில் நமக்கு முதல் நிறைய பேர் கருத்துரை சொல்லலாம் தியரட்டிக்கலா பேசலாம் ஆனா அந்த ஒரு சிக்கலான சூழலில் ஒரு தனி மனிதனாக இருக்கிற மக்களை திரட்டி நிறைய சாதனைகளை செய்து காட்டிய நீரை எப்படி எந்தெந்தெந்தெந்த வகையிலெல்லாம் பாதுகாக்கலாம் பயன்படுத்தலாம் செய்து காட்டிய ஒருத்தர் மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர் இந்த தலைப்பு பொருத்தமானவர் கலந்திருக்கிறாரு அவர்தான் பியூஷ் மனுஷ் அவரை சிறப்பு விருந்தினராக கொண்டு இங்கே அமெரிக்காவில் பல மாநிலத்துல இருந்து நான்கு பேர் இப்போ சேர்ந்திருக்காங்க சிகாகோவில் இருந்து அதனுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து கலந்திருக்காரு அவர் வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையிலும் இப்போ வந்து சிகாகோனுடைய செயலராக இருக்கிறார் நிறைய பணிகளை அறக்கட்டளை மூலமும் அவர்களோடு இணைந்து செய்திருக்கிறாரு அவரு இப்போ இணைஞ்சிருக்காரு சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார் இங்க டேலஸ்ல இருந்து இப்போ தற்போதைய தமிழ்ச்சங்க தலைவர் கால்டுவெல் வேல்நம்பி அவர்கள் சேர்ந்திருக்கிறார் அவர் வந்து அந்த இப்போ தமிழ்ச்சங்க தலைவராக இருப்பதற்கு முன்னாடி இருந்தே ரொம்ப சில காலமாக தமிழகத்தில் சில பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் தன்னுடைய நிறுவனத்தை அங்க ஆரம்பிச்சு தான் பிறந்து அவர் வந்து முக்கியமான விஷயம் சேலத்துல பிறந்து அங்கேயே கொண்டு போய் அந்த நிறுவனத்தை வைத்து அங்கிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிற ஒரு செயல்பாட்டையும் வச்சிருக்கிறாரு அது வேறு சில திட்டங்களிலும் தமிழகத்துக்கு உதவி வருபவர் கால்டுவல் வேல் நம்பி இணைந்திருக்கிறார் அடுத்தது இங்கே மிசோரி தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜோப் டேனியல் அவர்கள் சங்கரன் கோயிலிருந்து பிறந்து வந்து இங்கே எல்லாருமே மென்பொருளாள அவ இருப்பவர்கள் அவர் வந்து ஜோப்டேனியல் அங்கே சங்கரங்கோயில ஆயிரம் பேர் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளியை நடத்தி வருகிறார் அது மாதிரி அங்கேயும் அடுத்தது ஏதாவது நீர் தொடர்பான வேலைகளை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால அவர் இணைந்திருக்கிறார் ஸோ இவர்கள் எல்லோரும் வேறு வேறு பகுதியில் அப்புறம் இங்கே நம்ம முக்கியமாக இங்கே வந்து கவிதா பாண்டியன் அவர்கள் அங்கே ரிச்மெண்ட் வெர்ஜினியால் இருந்து இணைஞ்சிருக்காங்க கவிதா பாண்டியன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு இங்கே மென்பொருளாளராக இருந்தாலுமே நிறைய சமூக பணிகளை இங்கிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து இப்போ ஆன்லைன்ஸ்க அங்கே அங்கே இருக்கிற ஒரு கணிப்பொறி நிறுவனத்தின் மூலம் இரநூத்தி அரசு பள்ளிகளுக்கு ஆங்கிலமும் கணிப்பறியும் சொல்லி கொடுக்குற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார் அது தவிர அங்கிருக்கிற தன்னுடைய அந்த ஊர்ல இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கைத்தறி துணிகளை பிரபலப்படுத்துவதற்கும் மற்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கும் உதவி வருகிறார் அவர் இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய பங்காற்றினார் நிறைய பின்னணியிலிருந்து மிகப்பெரிய பங்காற்றினார் அதுல இவர் நம்மளுடைய அதனுடைய கருவை உருவாக்கி பணி செஞ்ச அவர் கார்த்திகை சிவசனாதிபதி இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் அப்பொழுதும் அவருக்கு உதவிட்டு அது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உழவர்களுக்காக இந்த இரநூறுக்கும் மேற்பட்ட உழவர்கள் அவங்க இறந்துட்டாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை வடிவமைச்சு திட்டமிட்டு இங்கிருந்து ஐ ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை அமைப்போடு சேர்ந்து மிகப்பெரிய ஐந்து நிலைகளில் அந்த குடும்பங்களை எப்படி மேலே கொண்டு வருதுங்கிறத திட்டமிட்டு அவர்களுக்கு உதவி செய்வதை முதல் இம்மிடியட் தேவை அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறதுலேருந்து நீண்டகால தேவைகள் அந்த குழந்தைகளுக்கான கல்வி வரைக்கும் திட்டமிட்டு செய்கிறார் எனவே இந்த மாதிரி நல்ல செயல்பாடோடு கூடியவர்கள் இணைந்திருக்கிறது இன்றைக்கு மிக பெருமையாக இருக்கிறது இவர்களை அறிமுகப்படுத்துவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இப்பொழுது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் வாங்க இன்றைக்கு முதல்ல நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களை முதல்ல நம்ம அவர்கிட்ட போவோம் அவரை பத்தி அதான் அதிகமாக நான் சொல்லுவதை விட சில சிலது கேட்க கேட்கவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் பியூஷ் மனோஜ் நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை இவ்வளோ சிறப்பான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் வந்து இங்கே உங்களை கூப்பிட்டு பேசணும்னு இங்கே அழைச்சிருக்கோம் முதல்ல வந்து உங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய கல்வி உங்களுடைய பிறப்பு எங்கே இருந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க அப்படிங்குறத பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா சேலத்துல பொறந்த வளர்ந்தேன் பட் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்துருக்காங்க அசாமிக்காக படிப்பு வந்து இங்க லோக்கல் ஸ்கூல்ல சேலத்துல ஸ்கூலி வாசன் படிச்சேன் அப்புறம் காலேஜ் படிக்க முடிக்க முடியல ஏன்னா பிரைவேட் காலேஜ்னால பெரிய தகராறு ஆகிடுச்சு காலேஜ்க்கு அப்புறோம்ல மரம் நட ஆரம்பிச்சேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரசியல் ரிசோர்ஸ் பாலிட்டிக்ஸ் சூழலின் அரசியல் வந்து புரிய ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி மூணு நாள் வரைக்கும் நிச்சயாலும் சேரான்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தார் சென்னையிலேருந்து அவர் வந்து இங்கே எப்படி வந்து மாதிரி கம்பெனி நம்ம தண்ணியில் காவிரி தண்ணியில் வந்து விஷத்தை கலக்கிறாங்க வேதாந்தா மால்கோ அவங்க வந்து எப்படி மழை மழையா தூய் மட்டும் அடிச்சுட்டு பகைட் கனிமட்டை எடுத்து எப்படி நம்மளோட ஊற்று ஓட ஆறு முள்ள காலி பண்ணிட்டாங்க அப்புறம் மேக்னசைட் மைனிங் டால்மியா மேக்னசைட் செயலத்துக்கு ரொம்ப உறுதியை இருக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு பாலைவனம் உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடிச்சுட்டு வேலை செய்ய 2006-7ல குப்பை மேடு பிரச்சனைன்றது ரொம்ப தீவிரமா இருக்க ஆரம்பிச்சோம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஒரு மைனிங் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு கஞ்ச மலைக்கு அதை ஆக்சுவலி சொல்லலாம் ரொம்ப சக்சஸ்லாங்க வெறும் ஒரு மூணு டு சண்ட் கம்பெனி அவுட் அது இருந்தது எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் இந்த வேதாந்தாவோட ஒரு கொல்லிஹில் மூட முடிஞ்சது நானே மைனிங் பாக்ஸை பண்றதில் சோலா ஃபாரஸ்ட் எது வேணும் A VERY வெரி ஸ்பெஷல் டெரெயின் அது இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆப் மெடிசனல் பிளான்ஸ் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அங்கதான் இருக்கு உலகத்திலேயே கம்பெனி மைனிங் ஆல்சோ ஒரு அறுநூறு ஏக்கர் ஆல்ரெடி மைனிங் பண்ணிட்டாரு ஆயிரம் ஏக்கர் இது மைனிங் இருக்காது ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன்னா இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு சேலத்துல அஞ்சு ஆறு ஓடுது சேலத்துல ஒரிஜினேட் ஆகுறது இன்ஃபேக்ட் சேலம் மக்கள் கிட்ட அஞ்சு ஆறு பேர் சொன்னா யாருமே சொல்றதே இல்லை யாருமே தெரியாது ஏன்னா ஓடுறது இல்லை ட் டென்ல அவங்க அரெஸ்ட் அப்படின் ட்ரெடிஷன் காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப கொடுமை அப்படி இருந்தது சிதம்பரம் எதிர்த்து கொஞ்சம் போராட்டம் பண்றதுனால ட்ரெடிஷன்ல அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்போ வந்து மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க எக்ஸ்டென்ட் பண்ண ஒரு சேனல் சிட்டிசன் ஃபாரம் சேலம் மக்கள் குழுந்து ஃபார்ம் பண்ணி ஏரிங்களை கட்டெடுக்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்துல மூக்கர் ஏரின்ற ஒரு ஏரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அம்மாப்பேட்டை Uh, it was ammapetta river very highly polluted please in fact i just the picture la paathitiruken uh, 2012 picture la paathitiruken so, the whole bed row full of plastics thing mm. panamudide and then pallapatty kono ark palliyata kono i rendu panni irukku and torande kelvi kitte irukkartha ange ticket pitta mari irukku so ipridha neenga ulle vandinga adhavud manavara irukkarapove aarambichirkeenga mm. yeah. and mari ana oru maram naduvudhu appadina ungalaude கல்லூரி காலத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க சொன்னது அம்மாப்பேட்டை ஏரின் அவர் இங்க இருக்கிற ஒரு நம்ம கூட இணைந்து இருக்கிற கால்டுவல் வந்து அந்த பகுதியில்தான் சேர்ந்தவர் கால்டுவெல் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க வணக்கம் பியோஸ் அம்மாப்பேட்டையில் தான் பிறந்த நாள் அம்மாபேட்டை மார்க்கெட் ஸ்ட்ரீட் தான் என்னுடைய பிறப்பிடம் பிறந்தது வளர்ந்து அசம்பட்டியில இருந்தேன் நம்ம சேலம் சிட்டிசன்ஸ்ல வந்து நானும் மெம்பராக இருக்கேன் இவரு சீனிவாசன் கிளாசிக் டெக்ஸ்டைல்ஸ் சீனிவாசனா இருக்காருல்ல சீனிவாசன் வாழ்க்கையினுடைய ஒரு விடிவெல்லி அவருதான் குடும்பத்துல வாழ்க்கையில இருந்தவர் அவரும் அவர் மூலியமா தான் என்னுடைய வாழ்க்கை திருப்பப்பட்டது திரும்பப்பட்டது சும்மா உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா அந்த உணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் தம்பி நீங்க நல்லா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பணி இருக்கு உங்களைய முன்னிறுத்தி பின் நிறுத்தி வந்து கூடிய இன்னைக்கு வந்து ஒரு பெருமை என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தேன் இப்ப வந்து சேலம் வந்தா ஒரு டூ வீலரை எடுத்துக்கிட்டு நேரா போயி கண்ணங்குச்சி மூக்குநேரில போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அளவுக்கு இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு பறவைகளினுடைய புகலிடமா இருக்கிற அளவுக்கு அதை பார்க்கும் அப்படியே கண்ணுல கண்ணீர் வர அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க அது அதுக்கு எத்தனை காரணங்கள் சொன்னாலும் அதற்கு நிவர்த்தி இதுல தனி ஒரு மனிதன் மட்டும் இல்ல பியோஸு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தொண்டர் படையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த போது ரெண்டாயிரத்தி பதினால இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு கேம்ப்ல வேல்முருகன் சீனிவாசனோட நானும் வந்து ஒரு இந்த பாலித்தீன் பேப்பர்லாம் பொறுக்கிறதுக்கு சேலம் அம்மாப்பேட்டை ஏரிக்கு போய் நானும் பார்த்துருக்கேன் வந்து ஒரு வந்த வந்திருக்க ஒரு பத்து பதிஞ்சு நாளில் தினமும் காலையில ஞாயித்துக்கிழமை காலையில் எல்லாரும் ஒன்று கூடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நான் அறிமுகப்படுத்த சொல்றது இல்லை வெளியில வந்து சொல்றது கிடையாது ஆனால் எல்லாத்தையும் வேலையை பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன பொருளுதவியும் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பெரிய பொருளுதவியும் இப்போ பண்றதுக்கு தயாராகவும் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கும்போதே வந்து இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க சேர்த்துனது அந்த ஏரிய சுத்தப்படுத்துறதுங்கிறத விட ஒரு தனி மனிதனுடைய மனசை சுத்தப்படுத்திட்டு பெரிய பணி அதுக்கு பெரிய பாராட்டுகள் மகிழ்ச்சி தொடர்ந்து நல்ல நல்ல சனிக்கால்வல் அதாவது அவருடைய திட்டத்திலும் கூட இருந்து பார்த்தும் பங்காற்றியவரும் இங்க இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த இந்த கலந்துரையாடலில் நீங்களும் கலந்து கொண்டது ரொம்ப நன்றி அது நம்ம ஷிகாகோல இருந்து சோமு அவர்கள் உங்களோடய சில வினாக்கள் கேட்கிற சொல்லுங்க சோமு வாங்க நீங்க வணக்கம் பியூஷ் அவர்களே என்ன காரணமும் தெரியல பொருளியன் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் மதுரைன்னு சொல்லலை அவருக்கு மதுரை தெரியல அவர் சோமு அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் எல்லா ஊரோடும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கிறார் அப்படிங்கிறதான் எல்லா கூட்டத்திலையும் அவர் அறிமுகப்படுத்துவாங்க கோயம்புத்தூர் கேட்டீங்கன்னா அதோட ஒரு உறவருக்கும் மதுரை கேட்டீங்கன்னாலும் தேனி கேட்டாலும் அதனால அவர் தமிழ்நாட்டின் எல்லா ஊரிலோடும் அடைய சொல்லுங்க சோமு அதாவது நான் உங்க சொல்லணும்னா உங்களை வந்து நான் ஒரு ஒரு மாசமாக தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பட்டு நீங்க பண்ற தொண்டுகள்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அதாவது எல்லாரும் மரம் நடுவோம் நான் வந்து ஆயிரம் மரம் மரம் மரம் நடு விழா பண்ணினேன் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் ஃபாரஸ்ட் கூட்டுறவு கார்டுகள் என்ற திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதே பெருசு ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஒரு மரம் நடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு எப்படி இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு கூட்டுறவு காடுகள்ங்கிற திட்டம் எப்படி கொண்டு வந்தீங்க அந்த திட்டம் என்ன அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது அங்கே லோக்கல்ல வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பிளஸ் எங்களை போன்ற என்ஆர்ஐ வந்து எப்படி பார்க்குறாங்க அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து யாரம் நட மாதிர பாப்பாங்க ஸோ கிரோயிங் நான் தொழில் பண்றது வந்து கொசுவான தொழில் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் புரிஞ்சது நம்ம பண்ற தொழில் அதிகமா இம்பாக்ட் இருக்கு டைம் ரெண்டு மணி நேரம் போய் மூணு மணி நேரம் போய் மரம் நடந்து பெரிய இம்பாக்ட் ஆக போறதில்ல தொழில பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்க்க மட்டும் ஆரம்பிச்சேன் பணம் சம்பாதிக்கணும் ஆக்கப்பட்ட பிளேட்ல இருந்து அது வேஸ்டேஜ்லேருந்து கறி தயாரிக்கிட்டு அது வேஸ்டேஜ்லேருந்து மண்புழு எருவு தயாரிக்கிட்டு அப்புறம் போக ஆரம்பிச்சேன் இந்த புழு எருக்க புள்ளும் விற்க எருவ அப்போ கொஞ்சம் அதோட பிரச்சனைகள் ரொம்ப கிளீனா எனக்கு தெரிய வந்தது ட்ரைலேண்ட் அந்த மேட்டாங்காடு தான் பெரிய பிரச்சனையே தமிழ்நாடு முழுக்க இந்த மேட்டா கார்டெல்லாம் அரசாங்க கிட்டதான் இருக்கும் இது ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கும் சோசியல் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லை புறம்போக்கா இருக்கும் இந்த புறம்போக்கை வந்து ஒரு கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலேஷன் ரொம்ப சிவியரா இருக்கு ஒரே ப்ராசஸ் என்ன இருக்குன்னா நம்மளோட மண் தரத்தையும் தண்ணியோட தரத்தையும் தான் நம்மளோட ஒரே வலி இருக்கு நமக்கு அப்போ காடுகள் தான் யாருமே அதை செய்யலாம் வீட்டுக்கு தான் அப்போ காடு வளர்த்துனா ப்ராஃபிட் கடைசியமா காடு வளர்க்கறது ஒரு பொதுவான ஒரு வேலையா இருக்கணும் மக்கள் அது பெரிய ஒரு பெரிய சோசியல் ஒர்க் பண்ற அந்த நிலையிலிருந்து மாத்தி ஆகும் ஸோ ரொம்ப ட்ரை ஒரு பேட்ச் ஒரு ஒன்றரை ஏக்கர் பேட்ச் பென்னாகிராம் பகுதியில பட் ரொம்ப சீனிச்சா இருந்தது மலை மலை சின்ன சின்ன மழை மலையா ஒரு வேலிமாரி இருந்த இடத்த ஒரு ஒன்றரை ஏக்கரை ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் செவனில் வாங்க வாங்கி கொடுங்க இது ரூபாய் இருந்தது அன்னைக்கு அந்த ஒன் ஏக்கர்ஸ் வாங்கி அங்கே ஒரு போட்டு கொஞ்சம் மூவில்தான் தூப்பிட்டேன் அது நல்லா வந்துச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைனில் டாக்டர் விஜய் இருக்கு சார் இங்கே அவரை திரிச்சு கூப்பிட்டு வந்து எனக்கு க்ளியர் பணம் கொடுங்க எக்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் பண்ணிட்டு நீங்கள் கார்டு உருவாக்குங்க இங்க இருக்கு பேருக்கு தூக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க இப்போ நேச்சர்லேருந்து ஃப்ரெஷ் ஹேரும் கொடுக்கணும் நீங்கள் ஸோ அவரை கோர்ஸ் பண்ணி ஸ்டோர் அண்ட் ஹாஃப் லேக்டிவிட்டீஸ் அவர்கிட்ட வாங்கி திருப்பி எக்ஸ்பான்ஷன் பண்ணும் அப்புறம் காஸ்ட் ஃபார்ட் டூ தௌசண்ட் நைன்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் ஒன்னு ஒன்றா ஒன்னு ஒன்று ஒன்று ஒன்றா மக்கள் கூட நம்ம காடியா டாக்டர் சொன்னாலும் ஸ்ரீவாசன் சார்ச்சு ஸ்ரீவாசன் சார் டூ தௌசண்ட் லெவன்ல ஆச்சு அவர் ஆஃபீஸ்க்குள்ள வந்து மூக்கு நேரிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து அப்படியே டொனேஷன் கொடுத்து போனார் யார் அவர் எங்கேயும் கேள்விப்பட்டார் டாக்டர் விஜய் மிகமாக கேள்விப்பட்டார் வந்து ஆஃபீஸில் டொமிஷன் கூப்பிட்டு போனார் அவர் அம்மாப்பேட்டை ஏரிக்கும் கூப்பிட்டு போனவர் அவர் டூ தௌசண்ட் டுவெல்ல இங்கே ஜாயின் பண்ணார் நவம்பரில் காப்பு ஜாயின் பண்ணி அவர் ரொம்ப பெரிய ஸ்டாண்டாக ரொம்ப இன்ஃபேக்ட் அம்மாப்பேட்டை ஏரிக்கும் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்டாக நிற்கிறாரு இப்போ காப் ஃபாரஸ்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணவர் இப்ப டைம் ஒரு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ வாங்கி காடுகளை வளர்க்குற திட்டத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நிறையா மக்கள் இணைய முடியுது டூ ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து நிறுத்திட்டோம் டூ ஃபிஃப்ட்டி ஏக்கர்ஸ் எடுக்காதுன்னா ஒரு சைசபிள் ஸ்கேலில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாங்க மாடல் காமிச்சாங்க ஃபார்மருக்கு ஸோ அங்கே பல விதமான ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் எங்களால் பண்ண முடியுதுலேருந்து ஸ்மால் கிராஸ்லேண்ட்லேருந்து வாட்டரோட ரிலேஷன்ஷிப் சாயில் கூட எப்படி இம்ப்ரூவ் ஆகும் பெரிய பாண்டு ட்ரை பாண்டு வெட் பாண்டு ஆல்மோஸ்ட் டுவெல் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவாக நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்டெக்சர் எஸ்டாபிஷ் பண்ணிருக்கோம் அப்போ ரிசல்ட் என்ன ஆயிருக்குன்னா டூ கிலோமீட்டர்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ரிசல்ட் இல்லை அது எக்ஸ்பேன் பண்ணிருக்கோம் பட் அது பெரிய ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ ட்ரை ஆயிருக்கு இப்போ தமிழ்நாடு இவ்வளோ தண்ணி பற்றாக்குறை நூற்றி நாற்பது வருஷத்துக்கு இருந்தது இல்லை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் கிராப்ல தண்ணி லெவல் வந்து இப்போ பத்தடியும் இருக்குது no water needed that can feed because of rain water harvesting and several other measures so, the rain water harvesting matter is not possible so all year round in the field temperature of 35 degrees is developed at that time bamboo are there mushroom are there bct are there uh the popsicle are there agave are there tension is being done all that is a model set up and the experiments are being done so google become model to the farmers of uh, ஒரு சொல்றா பே போது நீங்க வந்து அப்படி வெட்டையும் அவரோட யூடியூப் வீடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்றதோட தாக்கமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அத மட்டும் சொல்லிக்கிறேன் பொக்ஷலியன் நல்லா சொன்னீங்க சோமோ அந்த விஷுவலாவும் பாக்கலாம் நிறைய அதை பத்தி வீடியோவும் விளக்கங்களும் நிறைய போட்டிருக்காரு சோ அதுல வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க பியூஷ் நீங்க வந்து காடுகளை வந்து எந்த மாதிரி ஒரு லாபமர லாபகரமாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அந்த இரநூத்தம்பது ஏக்கர்ங்கிறது ஒரு பெரிய இடத்துல ஒரு மாதிரியாக உருவாக்கிட்டு இருக்கீங்க அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அது போல மற்றவர்களும் அதே இடத்துல வாய்ப்புகள் இருக்காங்க and there uh, is a thousand square feet building. The building can be used as wellness center, residences, residential purposes or for real business, starting real business. So, you have to do network. If you go into a company and you go into a company, you will be able to start a company. If you go into a company, you will be able to join a company. This is a mechanical engineer. So, when you go into a company, there will be 30,000 dollars for 70,000 dollars for property. And the local business will expand. ஒரு இரநூறு மலைவாழ் மக்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு நிறையா பட் வந்து விசிட் பண்ணுங்க நல்லா லாபம் வச்சுக்கோங்க தொடர்ந்து போராடிட்டு இருப்போம் போராட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இடமே கொடுத்துருக்கேன் என்னோட ஸ்கூல் ஆஃப் திம்ஸ்ல இந்த போராட்டத்தை யாரையாவது இந்த வலிக்கு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க போராட்டம் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் போராட்டம் கான்சர்வேஷன் வந்து தீவணிக்கிறது புது நிலத்தை மலைகளை கா சிறந்த வளர்ச்சி நிறைந்த வளர்ச்சி வந்து நம்மளோட இருக்கிற எந்த பணியிலையும் எந்த ஒரு பணம் சம்பாதிக்கிற பணியிலையும் மண்ணும் தண்ணியும் கெடுக்காம பண்ண முடிஞ்சா அதை அதுக்கு நோக்கி போவோம் மூணு பிரின்சிபல்ஸ்க்கு யாரும் விட்டு போறாங்களோ அங்க நம்ம நாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகா இல்லை நல்லதுங்க நல்லதுங்க நீங்க சொல்றது இந்த கொள்கைகள் அடிப்படையில வந்து நீங்க தீவிரமாக பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால அதோடு ஒத்துக்கொள்பவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு அழைக்கிறீங்க கட்டாயமாக அதுல சில பேர் சேருவாங்க இப்போ உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வருகிற உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்த இங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் விரிவுரையாக விரிவு எடுத்து சொன்ன கவிதா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க கவிதா வாங்க நீங்க ரிஷ்மாண்ட்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க நீங்க தேங்க்யூ வணக்கம் ஸோ நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க நிறைய ப்ராஜெக்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கநேரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க the ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க so இந்த வாட்டர் பாடி ரெஸ்டரேஷன் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா வித் வாட்டர் கன்சர்வேஷன் மெக்கானிசம் இது வந்து அதோட ஒரு பகுதி ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக அதோட சைக்கிள் என்ன மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு இதுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃபிஷியல் கிட்ட போய் நீங்கள் ஒரு ப்ராசஸோ ஒரு ப்ரொசீஜரோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே ஃபார் த அப்ரூவல் அண்ட் ஆல் ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க நாங்க ரொம்ப அன்யூஷலா இருக்கோம் நாங்கள் எடுத்த விதத்தை வந்துட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்துல அரெஸ்ட் கலெக்டர் வந்து இன்ஃபேக்ட் அரெஸ்ட் பண்ணதே கலெக்டர் கம்ப்ளைண்ட் நல்லதான் அரெஸ்ட் ஆகிட்டேன் அப்புறம் அவருக்கே கொஞ்சம் தோணுச்சு இந்த பப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியை சுத்தம் பண்ணுறோம் ஏரியை சுத்தம் பண்ணுறோம் சேலஞ்ச் பண்ணோம் அவரை தண்ணி காட்டுறோம்ட்டு ஸோ தண்ணியே தேடி சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணி நோட்டீஸ் டோர் டோர் கொடுத்தோம் ஒன் ஸ்கூல் கோல்டன் கேட் ஒரு ஸ்கூல் இருக்கு வெரி ஹெல்ப்ஃபுல் டுவர் nina they to matter coming and they uh, went all parents keep coming many parents keep coming all parents so sheltered and people and public and parents muscle uh, pool and college students 1000 people landed up at the lake the first time it was in the month of february 2010 screen பண்ணவங்க கலெக்டர் காட் இன்ட்ரஸ்ட் ஐ செ ப்ளீஸ் गिव us an adoption display we will create islands and plant trees on the islands atnal uh, quantity of water holding capacity increase and quality increase i கலெக்ஷன் வேணா உடனே பிடபிள்யூ ஒஃபிஷியல்ஸ் கிட்ட சொன்னார் கொடுக்கலாமான்னாரு பிடபிள்யூ ஒஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே பேசிட்டு ஃபெயில் ஆகிடும் நார்மலாக கொடுக்கலாம் அண்ணா ஐலண்ட்ஸ் கிரியேட் ஆனதுலாம் அங்கே போயிடும் இந்த ஆள் ஓடி போயிடுவான்ட்டு அப்படின்னா கொடுத்தாரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரிமெண்டாக போயிடுச்சு அந்த டைம்ல கிரியேட் பண்ணும்போது நிறையா நீங்கள் டொரேஷன் வாங்குறது வந்து மக்களை கூப்பிட்டு கூட்டு வந்து அவர் டெய்லி ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வருவோம் காட்டுவோம் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் கொடுக்கு ஓடிட்டு இருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் இருக்கும் போது ஒரு கிராஸ் போட்டு விட்டோம் சோளம் கம்பு ராகி அந்த மாதிரி போட்டுவிட்டோம் நல்லா கிராஸ் ஆச்சு கண்ட்ரோல் அது நடுவுடைய இடையிலேயே மரம் விட்டு In fact, 203-303 star island came up. So that became a very successful model. So government approval for the election was the beginning of the year. They came to the government and the government. If they came to the government, they were going to the government. They were going to the conflict. So government officials for the election, we have a stand. We are in the time of the children's death. Uh, we are people, we will demand that if they are not able to do it, we will do it. and one more thing is that we have tried to set up an example a little example so there right, 22 lakhs is what we have spent on mucinery initially for creating these islands and planting the trees yes yeah. and we have defiltered amount of soil that we have defiltered is huge so for a rejuvenation process of 16 acres of chikpet creek this state has spent 40 crores uh, where is our 22 lakhs where is 40 crores and then we ad additionally spent another 35 lakhs also on the park அந்த ஆன்டித்தேட்டர் கட்டியிருக்கோம் அங்கே போட்டுருக்கோம் விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏரி மட்டும் மேம்படுத்தாம வேலையில இந்த இன்லெட் சேனல்ஸ் கிளீனா இருக்கணும் அந்த மலர் பகுதி இங்கிருந்து அந்த தண்ணி வருது அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அங்க மைனிங் நடக்குதா அங்க எதோ குப்பை கொட்டுறாங்களா அந்த இடத்துல என்ன நடக்குது அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டியமா இருக்கு போய் ஆகும் ரொம்ப முக்கியம் மண் அட்வைஸ் இந்த மண்ணை எடுத்து வெளியே அனுப்புறது வந்து பெரிய விஷயம் இல்லை நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க பட் அதுல பிரித்து நிறைய நடக்கும் இப்போ பண்ற வேலைக்கும் அதுல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கீங்க இது மழை பெய்ஞ்சு அந்த தூர்வாராங்களா வேலைகள்லாம் இருந்தீங்க ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா நான் வந்து வீடியோ கூட சேர்ந்து போயிட்டு இடத்துல பார்த்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும் போதுல இதே ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கும் வந்திருந்தது என்னன்னாக்கா இதோட அப்ரூவல் ஃப்ரம் த கவர்மெண்ட் டிட் நாட் ஹேப்பன் எக்ஸ்டென்ட் கலெக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கும் கிடைக்க முடியல கிடைக்கல ஈவன் வீடியோ கேட்டு கூட கிடைக்கல so and the matter situation la <coughs> vandu um, so how do you uh, you know work on that you know ifo mandrika oda attach panni kuda if, if we can work with the government illana thani patta muraiya vandu nama poi vandu uh, uh, uh, or a revolution mari pannalam you know uh, adu mari kuda pannalam ninga ungloda approach ada action so, ah uh, so how to do, do that like uh, you know i mean step by step no building the official way for example ஒரு குட்ட நீரி சேலம் பேங்க் ஹை எடுத்திருக்கோம் அப்போ பிரபாகர் சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் டிஆர் ப்ராஜெக்ட் டைரக்டர் நெரகா ஸ்கீம்லேஜ் ஏரியா இருந்தால் நாங்கள் ஐலண்ட் கிரியேட் பண்ணிருந்தோம் லைனிங் பண்ண அங்கே ஒரு இடத்துல தூர்வார மரம் நடத்துக்காக நெருகாசீன் நடந்து உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்தாங்க அந்த மக்களும் நல்லா பணிகள் பண்ணாங்க பட் அதே டைம்ல கலெக்டர் அவர் மதுரை போஷ்ணுன்னு சொன்னார் நேரத்தில் அவரெல்லாம் மனித நோக்கத்துக்காக மண்ணை திருவிட்டு போலான்ட்டு எழுதி கொடுத்த ஆர்டர் கொடுத்தவர் அவரு அவர்கிட்ட ஒரு சர்வே ஒரு சின்ன சர்வே எடுக்கணுங்க ஓட நாங்கள் தூர்வாரிட்டோம் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு சர்வே எடுக்க வேண்டியது இருக்கு மழை தண்ணி கொண்டு வரணும் மழை கொண்டா மலை மலை இது முடிவே இல்லை And if Pannapatti is given permission, I will give you permission. I will give you a good video. I will give you a rally. I will give you a lot of guests. But the district administration is... In fact, Yadapani Pannichami is a PWI minister. And uh, yeah. uh, if Selen isn't such a neglect, please imagine what Tamingaru's state would be. A uh, local minister is in India. And, and, and Pannapatti is just behind the new bus stand. Heart of the... அந்த ஏரி ஒரு பால் அதுக்கு அந்த ஏரி இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா இந்த தண்ணி சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகம் ஆகுறது இல்லைங்க ஜல்லிக்கட்டுலாம் அந்த தக்க அந்த சாங்ல வந்து ரொம்ப ஹைப் இருக்கு அதோட மேல் நகேஷனும் ரொம்ப இன்வால்வா இருக்கு அதுல கண்டிப்பா ப்ரொட்டஸ்ட் பண்ணும் நம்ம உறுதிக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணும் எலி தண்ணி கலந்துருக்காங்க வந்து அடிப்படையில ஒரு விவசாயியுடைய வாழ்வாதாரம் அப்புறம் அது நடந்தாதான் அப்புறம் அந்த கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் அதுக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது வந்து இதை விட மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க எல்லாரும் பேசணும் அது கீட்டுருக்கோம் அப்படிங்கறது சொல்லலாம் அன்பு அமெரிக்க நேயர்களே அமெரிக்க தமிழ் வானொலியின் தன்சையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதில் நம்மோடு கலந்திருப்பவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்பவர் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தமிழகத்தின் தண்ணீருக்கான மிகப்பெரிய செயல் வீரர் சாதனைகளை தானாகவே செய்து காட்டியவர் ஏதோ சீரட்டிகளா இல்லாம சாதனைகளை தன் முன் கண்முன் செய்து காட்டி இன்றைக்கு அந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அதனால அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்போம் அவர்கிட்ட சில வினாக்களை கேட்பதற்கு இப்போ வந்து மிசோரியில இருந்து ஜோப் டேனியல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நான் சோமு பேசுறேன் கவிதா நாம நேற்று ஒரு கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க ஆறுன்னா நம்ம வெளியில இருந்து வெறி வெளி மாநிலத்தில இருந்து வர்ற ஆறு தான் ஆறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுன்னு இருக்கீங்க இருக்குன்னு சொன்னீங்க அதோட சேர்ந்து இப்ப ஐயா சொல்லும்போது சேலத்திலேயே ஆறு ஆறு ஓடுகிறது என்று சொன்னார் அதை கொஞ்சம் என்ன அதாவது நீங்க எப்படி அதை இது பண்றீங்க விசுவலைஸ் பண்றீங்க எவ்வளவு ஆறுகள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரிஜினேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுதுங்க Okay. Uh, The panel... please, uh, in okay. this? Um, uh, <laughs> no, Yes, yeah, uh, and, uh, and Suveda. This is originating from திருமணிமுத்தார் itself. And ஒரிஜினேட்டிங் சேலம் இசல் அண்ட் வெரி வைப்ரண்ட் ரிவர் mining மேக்னசைட்னால வர தண்ணி கா போய் முப்பது ஏரிகளை கருமங்கானு அது பக்கம் சுத்தமாக இல்லை ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஊத்து கணக்கு எடுத்து ஒரு ஒரு ஊத்து ஒரு ஒரு ஓடை அந்த ஓடைக்கு இதுல எந்த இருக்கு காவேரிக்கு நூத்தி தொண்ணூறு கர்நாடகா கொடுக்க வேண்டியது இருக்கு கர்நாடகா கேட்போம் நம்ம தமிழ்நாடு எவ்வளவு அதுவும் ஆடிட் பண்ணி அந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செயல் வீரர் தூர்வாரதாக இருக்கட்டும் கூட்டுறவு உருவாக இருக்கட்டும் வேலை தலைவாழ் மக்களுக்கு வேலை கொடுக்கறதா இருக்கட்டும் உங்களுடைய பல செயல்களில் உந்தப்பட்டு உத்வேகத்தோட தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதில் நானும் ஒருத்தன் என்னோட ஒரு என்ன கேள்வி என்னன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய குப்பைங்களை வந்து பிளாஸ்டிக் வாட்டர் வாட்டர் வாட்டர் பாக்கெட்டு எல்லாத்தையும் சும்மா தூக்கெடிடும் நம்ம ஊர்ல உள்ள வாய்க்காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குப்பைகள் பேப்பர் இதுதான் இருக்குது என்ன ஒரு மழை வந்து இதுன்னா எல்லாம் அடிச்சுட்டு ஏரிங்களுக்கு தான் போகுது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு நல்ல ஒரு பெரிய மழை வந்து சேலத்துல சீரேஜ் வாட்ரு குப்பைங்க எல்லாமே வந்து ஏரியில வந்து கலக்கும் போது நீங்க ஒரு ஒரு குசோ பண்ணி நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இப்போ வந்து இந்த ஏரிக்கெல்லாம் பேர் மாதிரி தலைமை வச்சிருக்கோம் இந்த மாரியோட பயணம் இருக்கு பாருங்க மழையில வந்து ஓடலு வந்து ஏரிக்கு வந்து ஏறி குளத்துக்கு போறது குளத்துல இருந்து போறது இதுதான் ரொம்ப முக்கியமான பயணம் இதுதான் தமிழ்நாடு தக்க வச்சுட்டு இந்த பயணத்துல நடுவுல இடையில வந்து பண்ற பெரிய கொடுமை மாறிக்கு பெரிய ஒரு எதிரி வந்து பிளாஸ்டிக சொல்ல முடியும் பிளாஸ்டிக் வந்து நீங்க எரிச்சீங்கன்னா அது பர்சிஸ்டம் பல்லிவிட்டது பயங்கர பிரச்சனை இன்ஃபேக்ட் எந்த குழி இருக்கு எந்த மேடு பள்ளம் இருக்கோ அங்க நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு குப்பையை போட்டுறது கார்பரேஷனும் சரி வில்லேஜ் பஞ்சாயத்தும் சரி ஒரு ஒரு கிராமப்பகுதிக்கு போனீங்கன்னா அப்படியே அந்த ஏரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே குற்றவியோட அப்படியே மொதல்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் இதோட அபாயம் புரியாமல் இருக்கும் நம்ம இன்ஃபேக்ட் அர்ஜிபாளையம் சொல்லி ஒரு தப்பு குழுத்து தத்து எடுத்தோம் நாங்கள் அதில் என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப சின்ன குளம் ஒரு இருபது இருபதாயிரம் சதுரடி இருக்கும் பட் ஹார்ட் ஆஃப் த டவுனில் இருக்கு சேலம் தெரிஞ்சவங்களுக்கு சேவாப்பட்டை சேவாபேட்டிக்கும் அர்ஜிபாளையத்துக்கும் நடுவில் இருக்கிற குளம் இது இந்த குளத்தை நாங்கள் சூர் வாரணும் சூர் வாரணும்னா ஒரு பத்து பேர் எழுந்தி சுப்பையே அழுதும் தெர்மோக்கால் பிளாஸ்டிக் ஒரு ஒன் ஹவர் வேலை செஞ்சிருக்கும் பத்து பேர் பத்து பேர் இமேஜின் செகண்ட் வீக் பண்ணும் தேர்ட் வீக்ல மழை பெய்யாம அந்த தெர்மோக்கால் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பத்தடி தண்ணி மேல வந்துருச்சுங்க வந்து இமேஜின் பண்ணுங்க விசுவலை பண்ணுங்க ஒரு ஏரி ஒரு குளம் இருக்கு அதுல பிளாஸ்டிக் கு எடுத்தோம் பத்து அது மேலே ஏறுது தண்ணி அப்போனா அது போய் எந்த அளவுக்கு அந்த ஊற்ற கிளாக் பண்ணி இருக்கு எந்த அளவுக்கு அதை அரைச்சி வைத்துருக்கு அதே மாதிரி அம்மாப்பேட்டை ஏரியிலேருந்து எப்போவுமே தண்ணி நிற்கும் டாக்டர் கூட இருக்காரு அவர் சொல்லுவார் தண்ணி நிற்கும் பிளாஸ்டிக்ல கவர் த்ரீ ஃபீட் லேயரில் பிளாஸ்டிக் கவர் சொல்லி பக்கத்தில் இருக்க கிணறுல தண்ணி இல்லை பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி ஏரியை சுத்தம் பண்ணி முப்பத்தி ஒம்போது ஐந்நூறு பண்ணோம் இருபது வருஷம் கழிச்சு அங்கே தண்ணி மேலே வந்துடுச்சு ஸோ திஸ் இஸ் த பிக் டேஞ்சர் ஆஃப் பிளாஸ்டிக் அரசாங்கத்துக்கு கண்ணுக்கு தெரியுது அது சேர்த்த பிளட்டுக்கு காரணமே இம்பாக்ட் கிளாகிங் ஆஃப் பிளாஸ்டிக் ஒரு பக்கம் பில்டிங் இருந்தாலும் நிறைய பில்டிங்ஸ் கட்டாங்க ஓடையில கிராஸ்லேண்ட் முடிச்சுட்டாங்க பிளாஸ்டிக் ரீசன்ஸ் நம்மளோட குப்பை ஹேண்ட்லிங் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறமோ அந்த தண்ணியை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல்லையும் சரி காப்பிலையும் சரி ஸோ ஓகே நன்றிங்க நன்றிங்க சிறப்பாக சொன்னீங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த அந்த குப்பைகள் வந்து எப்படி தண்ணி வராமல் எல்லா இடத்துலையும் போகாமல் அது ஒரு ஒரு ஒரு கவர் மாதிரி அது பூமியிலையே அது ஒரு கவர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த மாதிரி டெக்னிக்கில் சொல்கிறது வந்து மிகவும் தெளிவாக இருக்குது நீங்கள் அடுத்து வேறு என்னென்ன மாதிரி திட்டங்கள் பண்ணிச்சுக்கிங்கிறது கவிதை நீங்கள் ஏதாவது ஐயா அவர்கிட்ட கேட்க நினைக்கிறீங்களா வேறு ஆமா நெக்ஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கறது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து நம்மளுக்கு மர்ஸ்க்கு இப்ப இருக்கிற மேஜர் பிரச்சனை கணக்கான வருஷத்துல வந்து கம்பேர் பண்ண வறட்சியான காலம் போயிட்டு இருக்குமே இன்டர்லெண்ட்டா இருக்கிற மோதல வந்துட்டு இப்போ இப்ப எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நீங்க வந்து இந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து இப்ப நீங்க நிறைய டெக்னிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ எந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இந்த நம்ம விவசாயிகள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணும் அவங்களோட கிணறுங்கிறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜிஸ்ல வந்து நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க தேவையில்லை அடிப்படையா கிடைக்கிற லோன்ல இருந்து இன்சூரன்ஸ் எப்படி பார்மஸ்க்கு லோன் கொடுக்கப்படுது அந்த பதிவேறு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டூ தௌசண்ட் அப்புறம் ஆக்கிட்டாங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஆனால் பதினேழு பர்சன்டேஜ் கொடுத்தது எதுவுமே இல்லை அது குறைச்சு வேறு விட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் வெரி பிக் செக்டர் கிராப்யர் போலீஸ்காரன் ஒரு டூ வீலர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா இந்த கண்டுலுக்கு கண்டளிக்கிறாரு தோட்டத்தில் கேஸ் போடுறாரு ஆனால் இன்சூரன்ஸ் இன்றைக்கு இங்கே க்ராப் இன்சூரன்ஸ் இல்லைனா ஏன் அதுக்கு எந்த விதமான அது சுற்று வரதில்லை கிரிமினாலிட்டி வரதில்லை இன்சூரன்ஸ் பேங்கிங் தென் ப்ரொடக்ஷன் தென் மார்க்கெட்டிங் And the whole chain is, people who want to work on farming issues, please connect to the whole chain. Second thing is that the priority is good as priority. I will also remind everyone, uh, Tamilnad is home to the biggest agent of Monsanto, Rathi Seeds. Tamilnad is the biggest playground for multinational companies, everywhere. Alla, farmers have all the multinational companies, so you can go to Monsanto, you can go to Monsanto, you can go to India-grown companies. Kuro. அது பெஸ்டிசைடாக இருக்கட்டும் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் இல்லை நம்மளோட டிராக்டராக இருக்கட்டும் இல்லை மெக்கனைசேஷன்காக இருக்கட்டும் ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கே சிம்பிள் பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து இந்த மரக்கறிப்பை அரைச்சிட்டு இருக்கோம் விட்டு போன முள் துணி முல் நிறையா முனைக்கும் ஹார்ட் வேஸ்ட் நிறையா வரும் சாப்பிடின் நான் அதில் பயோசார்ன்ற ஒரு டெக்னிக் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வண்டர்ஃபுல் டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி அதில் பயோசார் பண்ணி மரக்கறி ஆக்கி இந்த மரக்கறியை பூமிக்குள்ளே போடுவோம் அதில் போடுறதுனால என்ன ஆகுனா அறுபது சதவீதம் தண்ணி வந்து நம்ம வந்து இரிகேஷனுக்கு குறைச்சிடுவோம் அறுபது சதவீதம் தண்ணியை குறைச்சோம்னா அறுபது சதவீதம் தண்ணியை கீழ் எடுப்போம் அறுபது சதவீதம் கம்மி பவரை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி கூட ஃபார்மர்ஸுக்கு எடுத்து போகிறதுக்காக நம்மளோடய key administration value isn't there why key administration is because skill farming community is a very large community this large population almost 4 crore people are dependent on farming in tamil nadu tamil nadu mathu 4 crore makkal irukanga farming is dependent out of this 6 7 crore population that are living in tamil nadu now, now the thing is, to reach this kind of population the government needs to really take sure of ஊ பண்ணுனா நீங்கல் செக்டர் I understand where you are coming to. You are saying that we need to give some technology, some techniques so that farmers can save themselves. I am saying exactly. without government intervention, without exactly. government intervention, exactly. without government coming to the forum where it realizes that they really need to connect to farmers. The, the kind of ministers that we have, the kind of disconnect that is there to the drought issue. Sanja was the last time home. My friend went there. 50 farmers were coming to China. He said, farmers have committed suicide. If the government has said, only 17 farmers have committed suicide. Second thing is that, not even a collector has gone and visited this. This is the case yeah, of... So what we need, we need to do is, we need to put up a strong demand with a white sheet paper. Demand from the government. Every delegate is below. If you come to that, you can commit white paper. You can commit a whole district or state level. Let them invite people and sit. There is not a single conference that has been invited in tackling drought. It is a drought situation. Or okay. a local oh public meeting to put us all over. That is the the the plan, uh, uh, One side, you uh, absolutely, these are are the problematic areas. We are going to address it it and And and everybody responsible. So uh, and all. all So, नहीं नहीं नहीं नहीं नहीं नहीं नहीं नहीं. De, So, actually, have biochar. biochar I been reading information about how water, know, ஆப்டிமாவது வாட்டர் யூட்டிலைசேஷனும் அது பண்ணுது அட் த சேம் டைம் வந்து அது ஒரு இயற்கை உரமா கூட அது மாறுது அபவுட் இட் பிகாஸ் நீங்க பண்ணியிருந்த யூடியூப் பதிவுகள்ல வந்துட்டு அது ரொம்ப டீடைல்டா இல்லை ஸோ அதனாலதான் வந்து அந்த விஷயத்த ஏன்னா வந்து ரெண்டு பாட்டா இருக்குது ஒன்னு வந்து நம்ம அரசு மூலியமா போறது இன்னொன்னு வந்து நம்ம ஒரு நல்லா இருந்த மாட்டிருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கல்லூலிங் பண்றத கொஞ்சம் நிறைய மாடல் போட்டுருக்கோம் प्लीज मानिस लेट लेट कैन आफ्टर कोपीज रिस्क प्लीज कीप कनेक्टेड एंड विद द एडिशनल टेक्निक्स राइट फ्रॉम सोइल वाटर टू वैल्यू एडिशन इट मूव दिस द होल चेनला वैल्यू चेन जित्तो द होल चेनला वैल्यू चेन जित्तो आई विल बी आई विल बी वेरी हैप्पी टू इंटरेक्ट विद ऑन विद वेरी माइन्यूट डिटेल्स दिस इज द थ्योरी डिटेल्स नल नल नहीं मैं नहीं हैस वेलकम கால் வருங்க பியோஸ்வரே ஒரு இங்க அமெரிக்க தமிழ் வானொலி நிலையத்துக்காக இருக்கிற மக்களுக்கு நேயர்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்ப ஜல்லிக்கட்டு மாதிரி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட பியோஸுங்கிறவரு எப்படி இந்த மாதிரி ஒரு கல்லூரி கூட முடிக்க முடியாத ஒரு தம்பி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து தன்னை பக்குவப்படுத்தி அறிவை குழமைய பெருமைப்படுத்திக்கிட்டு அதை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்திட்டு இருக்கீங்க இல்லையா அதை பத்தி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் தெரியணும் நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறாங்க நல்லா பேசுறாரு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மேல் போக்குதான் தெரியுமே தவிர இந்த மாற்றம் அந்த மாற்றத்தினுடைய பயன் அந்த பயன் எப்படி அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் அப்படி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களை பத்தி தொகுத்து சொல்லுங்க பியோஸ் அடுத்த உணவு தேடுவோம் அந்த சுவை எப்ப உங்களுக்கு கிடைக்கும் அதுல இருந்து வேலை செய்ய அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து இயக்கி எடுத்துகிட்டு அந்த மண்ணும் தண்ணியே ரொம்ப மரியாதையோட கொடுத்தோம் இது நான் நீங்கள் வாழ்கிறது எல்லாமே இந்த தண்ணி இந்த மண்ணு இந்த காற்று தான் இருக்குது நான் நாளைக்கு செத்துட்டேன்னாலும் என் குழந்தைங்க வந்து கொலைச்சிதான் போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக தண்ணி மண் செத்துட்டிங்கன்னா நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் குழந்தை கொலசி கொலக்கவே முடியாது அந்த மண்ணும் தண்ணியை மரியாதை குடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தப்படி அடுத்தப்படி அடுத்தபடியும் இயற்கையாக எடுத்துட்டு போவேன் நம்மளை இயற்கை வழிபாட ரொம்ப அதிகமாக நடிக்கிறவன் நம்புறவன் அது ஒரு ஜெர்னி ரொம்ப ரொம்ப தூடிபுலாக எடுத்துகிட்டு போயிருக்கு இன்ஃபேக்ட் பல பல போராட்டங்களும் பெரிய நான் இது வரைக்கும் ரிசல்ட் எல்லாம் நான் அதை சொல்லுவேன் நான் இருபத்தி ஒரு வயசு வந்து மண்ணை வச்சதில்லை நான் ஹோலி கிராஸ் கான்வென்ட்க்கு போனேன் ஃபேமிலியில் போனேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபார்மர்க்கு நீங்கனால ஒரு எர்ட்டா கிட்ட வந்து காம்ப்னி ஃபார்மர்க்கு வெந்து காரிய இந்த செட்டி சொல்லுனதுன்னா एक्चुअली வெரி பிரவுட் ஆஃப்ட் இன்பாக்ட் ஒரு மலையே வந்து பல மலைகள் வந்து காபத்து நடுவுல அரஜென்ட்டா இருக்குன்னு நான் ஃபாக்டர் வீ எனக்கு தெரியும் ரொம்ப ஒரு அரஜென்ட் ஒரு ஃபாக்டர் அதுல பட் அந்த மலை எல்லாம் இந்த தேடும்போது எனக்கு அந்த காத்து கொடுக்கும்போது ஒரு சாய் சொல்லுது சோ தட்ஸ் இஸ் a very big driving force to do what you are doing பட் ஒரு ஒரு அழுதியும் நம்ம தட்டி கேட்க முடியும் நம்மளை சுற்றி நடக்கிற அனுமதியை தட்டி கேட்க கேட்க கேட்க கேட்கி மெர்ச்சுலி கிரிட்டிசிசம் அது நம்ம பண்ணிட்டு இருக்க இருக்க நம்ம ஆன்மா வந்து இந்த உடம்போடையும் இந்த மனசோடையும் பெருசாகிடுது இந்த ஜேர்னியில பெரிய விஷயம் என்னன்னா சக்சஸ் ஆஃப் அது கவுண்ட் ஆகாதுங்க நம்ம எந்த அளவுக்கு கள்ள தூக்கி எழுந்திருக்கோம் அதுதான் கவுண்ட் ஆகும் எவ்வளோ நம்ம எஃபோர்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம் அது கவுண்ட் ஆகும் ரிசல்ட் கண்டிப்பாக வரும் எஃபர்ட் ரிசல்ட் கண்டிப்பாக வரும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் அது வந்து வாட்டர் கன்சர்வேஷன்லேயே பார்க்குறோம் சாயில் கன்சர்வேஷனில் பார்த்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட்ல பொலிட்டிக்கல் இதுலேயே கூடும் இதில் சிறையில் போய் போய் அடிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொலிட்டிகல் கிராண்டிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக தெரியுது எத்தனை ஒபிசியல்ஸ் எக்ஸண்ட் ஆனாங்க எத்தனை ஒபிசியல்ஸ் மாறி போயிட்டாங்க எத்தனை பேர் அழுது இருக்காங்க ரொம்ப கிளியரா தெரியுது இயற்கை வழிபாட்டுலேயே அட்வைஸ்டு பீப்பிள் தான் நீங்கள் பண்ற வேலை பை சான்ஸ் அது இயற்கை கிடைக்குதுன்னா அது விட்டுருங்க பல வேலைகள் இருக்கு நல்ல செயல் செய்ய முடியும் இயற்கையை சார்ந்து போய் நல்லா சம்பாதிக்க முடியும் இவங்க உங்க உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னா மண்ணு தண்ணியில் இறங்குங்க இவங்கெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் பத்து மல்லு தண்ணி உடம்பு போட்டுச்சுன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஒண்ணு பழைய இயற்கையை நோக்கிதான் போனாங்க காட்டுக்குள்ள போயிதான் தியானத்துக்கு மண் வச்சுருக்கீங்க அது தெரியல எந்த அளவுக்கு போட்டு வரும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ரொம்ப மோட்டிவேஷனல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கு இது பண்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா இதுல வந்து இந்த வாலண்டியர்ஸ வந்து எப்படி மொபிலைஸ் பண்றீங்க ஏன்னா யூஸ்வலா வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து ஒரு வாரம் வரலாம் ரெண்டு வாரம் வரலாம் எப்படி மோட்டிவேட் பண்றீங்க எப்படி அந்த இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிகூட் பண்ணும் எப்படி அந்த இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த பியூஷ் வேற பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன யோசனம் அவங்க எப்படி இந்த வளர்ச்சி வந்தது எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்துல சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் மக்கள் கிரும்பி காட்டாங்க ஆனா ஒரு காட்டி இறங்கி சுட்ட தன்ட்டாங்க வச்சுக்கோங்க அந்த சூரிய ஒளிப்பட்டு அங்க பிள்ளை முழுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இருக்கிற அனுபவம் அந்த இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலயே இருக்காது ஓ நிறைய பேர் கிளீனப் அலவுஸ் பண்ண அம்மா அப்படி இல்லை கம்ப்ளீட் பிச்சுங்க கம்ப்ளீட் சாக்கிறேன் அதனால ஃபஸ்ட் டைம் இறந்து அந்த மருகு ஓப்பன் பண்ணேன் எல்லாம் நாங்கள் இறந்துட்டுருக்கேன் கையிலிருந்து மதுலேருந்து கல் எடுக்கிறேன் என் கையில கழிப்பதான் இருக்கு தெளிவாக தெரிஞ்சது அது ஓரமாக விற்று திருப்பி எடுக்கிறேன் ஸோ பட் அண்ட் ஐ திங்க் ஸோ பீப்புள் ஒன் டூ ஸ்டார்ட் மோட்டிவேட் அதர்ஸ் பட் நம்ம எழுந்து வேலை செஞ்சோம்னா தொடர்ந்து செய்வானே பத்து பேர் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அம்மா அப்படியில் நாற்பது வாரம் நூற்றி ஐம்பது பேர் ஆவரேஜா வந்தாங்க சித்திரைக்கு சித்திரையில் ஒரு தமிழ் நியர் கொண்டாடுறோம் வந்து நோட்டீஸ் குடிச்சுட்டு பண்ணும்போது அவங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் அண்ட் எதுவும் கொண்டாடத்துக்கெல்லாம் கூப்பிட்றது இல்லை வாங்க மீரிய சுத்தம் கை கொடுக்குறோம் கையில் பிளாஸ்டிக் எல்லாம் சொல்கிறோம் இதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்பிள் ஒன் ஒன் டே அண்ட் ஒன் ஃபிஃப்டி பீப்புள் வேர் ஆவரேஜு அரௌண்ட் ஃபார்ட்டி வீக்ஸ் பண்ண அதனால வாஷ் பண்ணுங்க. நீங்க தட்டு எடுத்துக்கறீங்களா ஏறி ஏறி தட்டு எடுத்துக்கறீங்க? அது வந்து மேக்ஸिमम manual labor வச்சு தான் clean பண்றமா இல்ல வந்து machinery யும் பண்றமா அதுக்குள்ள மெஷின் தான் மெஷின் பண்றது இல்ல. The major work will be done by machines. பட் மெஷினால மரம் நடக்க முடியாது. மெஷினால பிளாஸ்டிக் ஆட முடியாது. சோ பட் major work is by machine. அம்மா பேட்டியை பாத்தீங்கன்னா வாஷிங் பாட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு செத்து போவாங்க தண்ணியில ஏன்னா ஏரியில அவ்வளவு தண்ணி வரும் தொண்ணூறுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த முழு ஏரியும் டிச்சில கெட்டி தண்ணியில பிளாஸ்டிக்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதினெட்டு அடி பத்தொன்போது அடிக்கு அப்படியே செதுகளா இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அப்படியே பீச்சாறு நம்ம பிச்சாவரம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிச்சாவரம் ஒரு நல்ல தண்ணி தண்ணி கொஞ்சமா இருந்தாலும் கூட போய் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்து தண்ணி ஆக்சுவலாக நான் இப்போ நான் தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் தண்ணி நான் தான் வெளியாரிட்டு இருக்கேன் ஏன்னா தூர் வரிகிட்டு இதுக்கு இடம் பத்து ஃபேஸில் முந்நூற்றி ஐம்பது லீட்டருக்கு போட்டோம் இப்போது வேலை ஆரம்பித்து ரெண்டு மாதமாக வேலை பண்ணிட்டு இருக்கோம் மூணு வண்டி ஓடிட்டுருக்கு அஞ்சு பித்தர் மாதிரி ஓடிட்டுருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் லீட்டர்ஸ்க்கு பந்து போட்டுட்ருக்கோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டு அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் வருது போட்டு இந்த வேலை ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு சந்த பீல் நான் பொன்செல்லி உங்கள் கிட்ட ஃபஸ்ட் நாளே கேட்கும்போது நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக பிடிச்சதாக மாதிரி காசு கேட்க போகிறேன் அண்டு நான் அவங்க வீட்டுக்கு பிடிச்சிக்காரேன் எங்களுக்கு பணம் வேணுங்க இந்த அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேலத்தில் ரொம்ப முக்கியமாக கொடுத்தவங்கெல்லாம் கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க அவங்க மேலே கலந்து சொல்ல பையன் ஒரு பண்ணிருக்கும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபண்ட்ஸ் கிடைச்சிட்டு நாங்கள் போட்டுடுறோம் டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் அப்டேட் கொடுத்துருவேன் பட் விஆர் இந்த இப்போ இப்போ பத்து லட்சம் ரூபா கரண்ட் இருக்குது சூழ்நிலையும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் என்னன்னா இன்னைக்கு அரசியல் நிலைமையில பன்னீர்செல்வத்தையும் பெரிய ஆளாக்கிட்டாங்க சசிகலாவையும் பெரியாலாங்க ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில சுயசிந்தனைய மறந்துட்டு மக்கள் பொது வாழ்க்கையில வேற பக்கம் போயிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில இப்ப திமுக இருந்த காலத்திலயும் சரி அதிமுக இருந்த காலத்திலயும் சரி ரெண்டு பக்கமும் நீங்க அடி வாங்கின மனிதன் இல்லையா ரெண்டு பக்கமும் நான் யாரையும் பிரிச்சு பேசல நினைச்சுதான் பேசல ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இவ்ளோ ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு மொழி போராட்டத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் இளைஞர்கள் எழுச்சியை வந்து பார்க்க முடியுது இது ஒரு நல்ல திருப்பு எதற்காக பண்ணோம் எப்படி பண்ண ரெண்டாவது வேற ஒத்துமைன்னு ஒண்ணு வந்திருக்கு எல்லாத்துக்கும் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர உணர்த்ததுக்கும் இந்த இளைஞர்கள் கிட்ட மனசுல பதிய வைக்கிறதுக்கும் ஒரு ஹோலி படிச்ச பையன் வந்து இன்னைக்கு இறங்கி காலமாக இறங்கி விஷயத்துல இறங்கி எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத எப்படி இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அடுத்த தேர்தலையாவது கொஞ்சம் முன்ன நின்று வெளியில வந்து மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது பணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறத அரசியல வர்றதுக்கு ஒரு அணியை அதுக்கு முன்னாடி வாங்க முன்னாடி நில்லுங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாரா இருக்கோம் இங்க இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் உணர்வார எல்லாருமே இருக்கும் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே அருமையான அது ஒண்ணு அதோட சேர்ந்து நீங்க கால்வல் நீங்க நல்லா சொன்னீங்க எழுவத்தி ரெண்டுல பத்து குழந்தைங்க வருஷத்துக்கு சாகுறாங்க அப்படின்னு ஆனா நம்ம அதுல இருந்து மாதிரி நான் ஒரு சிரிப்போட சிந்தனையோட இத சொல்றேன் சிந்திக்க வேண்டிய சிரிப்பு என்னன்னா குளத்துல விழுந்து சென்னை விவசாயிகள் அதுக்காகதான் ஒப்பிட்ட சொன்ன அது சிந்திக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும் அப்படிங்கறது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆக்கம் இருந்த இடத்துல அழிவு போய் இப்ப திருப்பியும் ஆக்கம் ஆகுறதுக்கு புரண்டு இருக்கு அது தமிழனுடைய தலையெழுத்தே வந்து அழிந்தால்தான் ஆக்கம் பெறுவோம் அப்படிங்கறது எழுதப்பட்ட ஒரு கருத்து அதுக்கு இருந்து எப்படி வரது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேங்க எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறேன் நீங்கள் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு குளத்த ஆழத்தினால குழந்தைங்க செத்துருக்காங்க இன்னைக்கு தண்ணி பற்றாக்குறையினால விவசாயம் செத்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு தண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தண்ணி எங்கள் பைப்லேருந்து வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து சீரேஜ் வாட்டரா பீச் வாட்டரா கண்டாமினேட்டட் வாட்டராக இருக்கு பெங்களூர்ல இருந்து இப்போ இன்ஃபேக்ட் வர்த்தூர்லேயே போன தண்ணி வந்து தென் பெண்ணார் ஆறுல இருந்து மூணு டேம ரொப்பி கடலூர் வரைக்கும் போன தண்ணி கிருஷ்ணகிரி டேம் சாத்தனூர் டேம் கீழ்வாபி டேம் இந்த டேம் தண்ணியை வந்து அவங்க டைவெர்ட் பண்ணி டிச் தண்ணி தான் சொல்றேன் இப்போ நான் நல்ல தண்ணியும் சொல்ல டிச்சி தண்ணியை அவங்க டைவெர்ட் பண்ணி கேட்டி செத்துக்கு போறாங்க நாங்க இந்த டிச்சி தண்ணி திருமுத்தார் தண்ணி வந்து திருச்சி குடிநீர் தண்ணியா கொடுக்குறோம் திருச்சி தண்ணோட குடிநீர் தண்ணியை வந்து தஞ்சாவூருக்கு கொடுக்குது சாரி டிச் தண்ணியை தஞ்சாவூர் கொடுக்குது ஸோ குவாலிட்டி வாட்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் சாரி குவான் போட்டு அளவு தளம் தண்ணியோட தரத்தை வந்து கவனிங்க நம்ம கிட்ட தண்ணியோட தரத்தை திருத்த நடந்தப்போ பக்கெட் அள்ளிட்டு இருக்க ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தான் இருக்கு ஒரு பக்கம் குவாலிட்டியை சொல்லுவேன் இன்னும் ஒரே ஒரு தகவலுங்க சேலத்துல வித்தியோ சொல்றதுனால ஏற்காடை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு எழுநூத்தி ஏக்கர்ல விளையிற மஞ்சள் வந்து தாய் மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல ஊர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெத மஞ்சள் மஞ்சள்னு போவாங்க என்ன காரணம்னா கிரிக்மீன் கன்டென்ட் அப்படிங்கறது வந்து சேலத்து மஞ்சள்ல மட்டும் நாலு புள்ளி எட்டு நார்மலா ஒரு பர்சன்ட் அதிகம் அந்த கிரிக்மீன் வந்து கம்ப்ளீட்லி பைபாஸ் சர்ஜரி பண்ற வேண்டிய அவசியம் இல்ல கேன்சர் வரத்துக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மெடிசன் இன்னைக்கு கேரளாவில இருக்கக்கூடிய மஞ்சள் இத்தனையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய் கேரளால ஒருத்தன் பவுடர் பண்ணி அத வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வச்சிட்டு இருக்கானுங்க ஊழிய இங்க யாருக்கும் ஒரு ஆதரவு கிடையாது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கிரிக்மீன் கண்டு இருக்க மஞ்சள் வந்து ஏக்கர்ல விளஞ்சிட்டு இருந்த மஞ்சள் வந்து இன்னைக்கு வந்து போயிடுச்சு மண்டு போச்சு மாண்டு போச்சு ஒரு ரெண்டு மூணு ஏக்கர்ல கிடைச்சா அப்படியே வெத மஞ்சள் மஞ்சள் கிடைக்கணும் ஒரு இடம் இது வந்து ஏற்காடு இன்னும் பசுமையா இருக்கானா தண்ணி இல்ல மண்ணினுடைய தரம் கெட்டு போச்சு பொருளினுடைய விளக்கம் என்ன உங்களுக்கு அவசியமோ அது கிடந்து போச்சு மஞ்சளினுடைய மகிமை செத்து போச்சு அந்த மாதிரி சூழ்நிலை தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நல்லா சொன்னீங்க அந்த இந்த மாதிரியான சீர்கேடுகள்னால அவ்வளவு புகழ் பெற்ற மஞ்சள் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு உடலுக்கு ஒரு எடுத்த உடனே முதல்ல சாப்பிட வேண்டிய பொருளுங்கிற மாதிரி சொன்னா கூட அந்த மஞ்சளே வந்து மாசுபட்டு இருக்கு அப்படிங்கறத நல்லா சொன்னீங்க இதுல நம்மதான் ஒரு முறை திருப்பியும் அந்த நேயர்களை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நமக்கு மிக மிக மிக தமிழகத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிற நீர் நிலம் அதை சு சுத்தி இருக்கிற காற்று இவை எல்லாற்றையுமே பாதுகாக்கிறதுக்காக செயல் திட்டங்களோடு அவர் வந்து சேலத்துல பியூஷ் மனுஷோட பேசிட்டு இருக்கிறோம் ஒரு பசுமை போராளியாக இருக்கிற பியூஷ் மனுஷோடு நம்ம இப்ப கலந்துரையாடிட்டு இருக்கிறோம் ஒரு மணி ஆச்சு அவ்வளவு அருமையான செய்திகளையும் அவ்வளவு தேவையான ஒரு கருத்துக்களையும் எப்படி நம்ம தயார் பண்ணி நம்ம ஊர்களில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உந்துதலையும் அவர் கொடுத்திருக்காரு இன்னொரு பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் நமக்கு இருக்குது அதுல வந்து சில முக்கியமான கேள்விகளை நம்ம கேட்டுட்டு அதுல வந்து நம்ம இன்னும் அவரு வந்து மிக அழகாக சொன்னாரு அந்த காற்று மண் நீர் பறவைகள் இவை எல்லாத்தையுமே எப்படி வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா திங் பண்றது அப்படிங்கறத அதுல வந்து நீங்க ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதை ஒரு முறை திருப்பி நம்ம வினாக்களுக்கு போகலாம் ஏரிகளை ஒரு வாலண்டியர்ஸ் வச்சு நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொன்னீங்க அது எப்படி கொடுக்கறது வெப்சைட்ல எப்படி டொனேட் பண்றது என்ன வெப்சைட் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா பியூஷ் எனக்கு வெப்சைட் உள்ளது எனக்கு என்னன்னா போட்டுருக்கோம் இப்போ ப்ரெசன்ட்லி ப்ராஜெக்ட் வந்து மூக்கு நேரியில் எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படுது ஒரு வெஸ்ட் சைட் பண்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ஜூஸ் ரிக் மாதிரி நான் துணிஞ்ச மரம் வந்து நட்டுருப்போம் அந்த மரம் நடுறதுக்காக பிளாட்ஃபார்ம் ரேஸ் பண்ணுவோம் அப்படியே படிக்கட்டி நட்டிகிட்ருவோம் கரையும் பலமாயிடும் ஸோ மூக்க நேரியில் அந்த வேலைன்னு நடந்துகிட்டு இருக்குது அரிசிப்பாளையம் ஒரு தெப்ப குளத்தில் இருபத்தி மூணு பெரிய படிக்கட்டியிருக்கோம் ஒரு அறுநூறு பேர் இருநூறு பேர் அங்கே உட்கார்ற மாதிரி இடம் பண்ணியிருக்கோம் அந்த குளத்துக்கு நடந்த ஒரு ஆஹ் இன்னும் கொஞ்சம் பராணி பராணத்து வேலை இருக்கு அந்த குளத்துல பல்லப்பட்டி குளம் வந்து மரணம் பண்ணியிருக்கோம் இப்ப பல்லப்பட்டி ஏரி இருக்கு போறோம் முக்கியமா இப்ப அம்மாப்பேட்டை ஏரியில ஒரு பெரிய பண்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்ல இருந்து சூர் வாரி வெளியே மாதிரி பண்டு போட்டிருக்கோம் அதை ஃபிரஸ் பண்ணி அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ஒன்னு மறந்துட்டேன் இப்படி சொல்றேன் உங்களுக்கு அம்மாப்பேட்டை ஏரியா டிச்சி பண்ணி அனைத்துமே எல்லாம் ஓடையில கலந்து இங்க ஏரிக்குள்ள அங்க முதல்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் டைம் ஃபேக்ட்ரினால இருந்தது இப்போது புளி இன்னும் ஒரு அந்த போராட்டம் போயிட்டே இருக்குது அப்பப்போ அந்த டைன் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்பப்போ அதை மூடுவாங்க ஆனால் இப்போ திருப்பி அந்த டைம் ஃபேக்ட்ரிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் வந்திருக்கு அது கண்ணிதான் போகுது பட் இந்த டைன் ஃபேக்ட்ரியும் ப்ளீச்சிங் வாட்டர் வரலன்னா இப்போ தண்ணி வந்து சாலிட்டோடு வரும் பிளாஸ்டிக் வர கழிப்பற உரம் எல்லாம் வரும் அதுக்கு ஒரு பெரிய செட் பேக் கட்டியிருக்கோம் அதில் ப்ளெஷ் போட்டிருக்கோம் சாலி மாதிரி போட்டிருக்கோம் அது சாலிட் எல்லாம் அதில் ஜமாயிடும் தண்ணி மட்டும் வெளியே வரும் அதை எடுத்து திருப்பி நாங்கள் வெளியே கொட்டிடுவோம் சாலீங்க அந்த ஒரு பே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த பிச் வாட்டருக்கு வந்து உள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய பெட்டு அந்த பெட்டில் வெட்டி கல்வாலை மீண்டு அது நத்து விட்டுருக்கோம் அது வந்து கிராஸ் பண்ணி தண்ணி ஒரு பெரிய குழிக்குள்ளே விடுவோம் அந்த குழிக்குள்ளே மீன் மீன் வந்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி அப்புறம் அந்த ஏரிக்குள்ளே இந்த மாடல் வந்து நான் ரொம்ப நேரம் பேசினாலும் ரொம்ப சீப்பாக முடிச்சிருக்கோம் ஒரு எயிட் லாக்ஸ் நைன் லேக்ஸ்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடும் அண்ட் இட் இஸ் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வே டு வாட்ட கயூனிட்டி லெவல்லோ சக்சஸ்ஃபுல் இந்த மாடல் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய முன் உதாரணமா இருக்கும் அப்புறம் இந்த ஏரியில் வந்து ஒரு ஒரு தெருவில் வந்து போய் போர்டு போட போகிறோம் உங்க வீட்டில இருந்து வர மலை மாறிய வந்து உங்க வீட்டுக்கு வந்து மாறிய வந்து நீங்கள் பிச்சியலேயே அனுப்பிச்சு இந்த பிச்சி அட்லீஸ்ட் ப்ளீட் இந்த பிக்கு இன்னும் கொச்சப்படுத்தாம அதுக்கு ஒரு இந்தான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஒரு கேம்பெயின் நடத்த போகிறோம் ஸ்டார்ட் ட்ரீட்டிங் பிச் அண்ட் வித் நோ ரெஸ்பெக்ட் ஏன்னா அது யாருக்கும் ஒருத்தருக்கு குடிநீர் தனியாக மாறுது முன்னாடி போய் அதுக்கு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிச் வாட்டர்ஸ் எல்லாம் ஏரியில் சுத்தம் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் இட் இஸ் செட்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரிமன் மூக்கரை கிட்ட இவ்வளோ நாளாக பேசப்படுறது இன்ஃபேக்ட் இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாப்பை நிறைய பேக்கப்படும் ஏன்னா இன்னும் ஊட்டுநீரில் சில தப்புகளும் செலுத்தி இந்த பண்ண முடிஞ்சது ஒர்க் இன் கண்டினியூட்டி அண்ட் அபோவ் ஆல் நாங்கள் நிறைய கேம்பெயின்ஸ் எடுத்து நடத்திட்டு போராட்டத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சமாச்சி பணம் பேக்கப்படுது நான் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு எந்த இடத்துலயும் போராட்டத்துக்கு பணம் கொடுக்குறதில்லை மக்கள் ஸோ இந்த கேம்பெயினும் ஸ்ட்ரென்த்துனாவே ஒரு ப்ராஜெக்ட் இப்ப மூக்குநேரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இனிஷியேஷன்ல இருந்து ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரை எத்தனை வருடங்கள் ஆகுது மூணு வருஷமா அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா கொஞ்சம் சொல்லுங்களா இல்ல சார் மரங்கள் நட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வெளியே கரை மேல வந்து திருப்பியும் மக்கள் திருப்பியும் இருக்கிறது கரை மேலே வேலை செஞ்சாவும் அப்பறம் இந்த ஸ்கூல் முன்னுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஒரு பால் அழகா போட்டாச்சு இப்போ எவ்வளோ அழகுப்படுத்த முடியுது அது ஒரு லக்ஸரியா வச்சுக்கோங்க பட் எவ்வளோ அழகுப்படுத்த முடியுதோ அவ்வளவு அதிகம் மரியாதை மக்கள் வரும் ஒரு ஏரி மேல அதனாலதான் கோயில் கட்டினாங்க அந்த கோயில் எடுத்துனாங்க சார் அம்மாப்பேட்டை ஏரி போட்டு ஃபர்ஸ்ட்ல நாங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்ல வேலை முடிச்சோம் இன்னும் அதிகம் பண்ணி இன்னும் பண்றதுக்கு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து போவோம் இன்னும் அதிகம் அழகாயிடும் அதுதான் அடுத்து வந்து வெளியில நல்லா தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே இதுல ஹைலி மோட்டிவேட்டட் இதுல பணம் கொடுக்கறது ஒரு சைடு ஆமா டெஃபினட்டா பணம் வேணும் எல்லாத்துக்கும் எல்லா ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் பணம் வேணும் அண்ட் ரெண்டாவது ரெண்டாவது வந்து வாலன்டியர்ஸ் ஒரு ப்ரோசல் ஒன்னு ஆஃப்யர் ஒர்க் இஸ் டென்த் கிரேட் டெவன்த் கிரேட் டுவெல்த் கிரேட் இத கன்சால்டேட் பண்ணி தான் காலேஜ் அட்மிஷனே கொடுக்கறாங்க நம்ம நம்ம ஊர்ல வந்து மார்க்கு மார்க்கு மேல காசு இதுதான் காலேஜ் அட்மிஷன் இந்த இத வந்து அரசாங்க லெவல்ல வேற எதுவும் பண்ண ஒரு ஒரு தீம் கொண்டு வந்து இவன் வந்து அந்த ஸ்கூலில் உள்ள வாலண்டியர்ஸ் வந்து இவ்வளவு பண்ணணும்னு ஒரு மேண்டேட்ரி இது கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு வாலண்டியர் கொடுத்துற ஒரு வாலண்டியர் டீச்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம எடுக்க போற அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியர்ஸ் நம்ம அந்த கோஆடினேட்டர் மூலமாக கோஆர்டினேட் பண்ணி வர முடியும் இதை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லி டாப் டவுன் அப்ரோச்சில் தான் அதாவது எஜுகேஷன் ஆஃபீஸில் இருந்து தான் வரணும் இது எல்லா மக்களுக்கும் இது பண்ணலாம் பிளஸ் வந்து இங்க வந்து பொற்சல் என் தொகுத்து எப்படி எல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி இங்க லோக்கல்ல உள்ளவங்களை எப்படி கொண்டு வரலாம் சொல்லுங்க ஐயா இப்போ நான் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன் என்ன எங்கள் ஊர் வந்து சங்கரன் கோவில் எங்கள் நண்பர்களோடு பேசிகிட்டு இருந்தோம் உங்களுடைய முன் மாதிரி உங்களுடைய உண்டுதல் அந்த மோட்டிவேஷனில் வந்து நம்மளும் எதாவது எங்கள் ஊருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அடிப்படையிலே வந்து இப்போ இந்த குளம்லாம் வந்து முனிசிபாலிட்டியை ஓன் பண்ணுவாங்களா அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமா அதுக்கப்புறம் குளம் தூர்வாக மட்டும் போதாது அதனுடைய அந்த அந்த வாய்க்கால தண்ணி எங்கேருந்து வருது வாய் இந்த குளத்துக்கு எந்தெந்த வாய்க்காலெலாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருந்து எடுத்துக்கிறது அதை பற்றி சொல்ல முடியுங்களா சார் எங்கள் பேரில் ஸ்கூல் இஸ் அவைலபிள் மை நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் டூ ப்ளீஸ் கால் எல்லாம் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன் பட் இந்த அப்ரூவல் பொறுத்த இருக்கு இட்இஸ் பேஸ்ட் ஆன் த லோக்கல் ரிலேஷன்ஷிப் தான் லோக்கல் பாடியில் இருக்கலாம் குளம் பி டபிள்யூடியில் இருக்கலாம் லோக்கல் பாடி ரெண்டு ஸ்கூலில் தான் இருக்கும் லோக்கல் பாடினா கார்பரேஷனா முனிசிபாலிட்டியா வில்லேஜ் பஞ்சாய்டா பாத்துக்கோங்க அப்ரோச் பண்ணுங்க பிளான் வந்து எனி டைம் எனி வாலன்டியர் கன் கம் லேர்ன் ஃபிரம் அட் நாங்க இந்த மாடல் ரெடியா வச்சிருக்கோம் நிறைய லிட்ரேச்சரும் இருக்கு பட் கண்டிப்பா நேர்ல வந்து உங்களுக்கு பாருங்குவாங்க வந்து பாருங்க விஷயம் இருக்காங்க ஆரம்பத்தில்லே சந்தோஷமா இடு சோ டு ஸ்டார்ட்ட் ஐம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் அண்ட் கைட் ஹெல்ப்னா நான் பணம் மட்டும் வாங்குவேன் பணம் கொடுக்க முடியாது சோ ஐ கேன் गिव சௌக்கெட் எவிரிTHING दट ஐ ஹேவ் நியாயமே இந்த இது இவ்ளோ பெரிய ஒரு செயலபாட்டுக்கு நீங்க வந்து கேக்குற தொகையோ செய்யற அந்த செயலபாடுகளுக்கு வந்து நீங்க சொல்றீங்களே அதான் ஒரு 40 கோடி ரூபாய் செலவு பிச்சி ஒரு ஒரு ஏரிய டூர்வாக்குற அந்த அரசு திட்டத்துல நீங்க 20 லட்சத்துல இந்த மாதிரி டொனேஷனை பெருமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒத்துழைச்சி அவருக்கும் ஒரு குடும்பமா பின்னாடி நின்று முன் வராம பெ பெயரை முன் கொண்டு வராமல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அரசியலில் கொஞ்சம் இருக்கிறவங்களுடைய தாக்கம் பட்ட உடனே எல்லாரும் பயந்துக்கிட்டு கொடுக்க வந்தவங்க எல்லாம் கூட எதுக்குடா வம்பு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏன்னா தமிழ்நாட்டில் முதுகில்லா முதுகு முதுகெலும்பு இல்லாமயே பழகிட்டாங்க இல்லை மக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதனால வந்து எதை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு உணர்ச்சி வையப்படாம உணர்ச்சி வயப்படாம ஒன்னே ஒன்னு சொல்றேன் பியோஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ள உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் சேர்ற மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்டதுக்காகவும் என்னுடைய பூராவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க முன் வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த தொழிலைக்கு நம்ம ஊருங்கிறதுக்காக இல்லை இது எந்த ஊர்ல நடந்தாலும் நம்ம செய்வோம் சங்கரன் கோயிலாகட்டும் எங்க இருக்கட்டும் பியோஸின் சார்பாக நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் அவர்கிட்ட வந்து நேராக கூப்பிட்டு போய் நீங்கள் காதை வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னாவே அவர் கூப்பிட்டு போய் எல்லாமே உங்களுக்கு திட்டமே வகுத்து கொடுத்துருவார் சங்கரன் கோயிலாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு தொண்டுள்ளம் தம்பி அதனால் நீங்கள் எல்லாேருமே தைரியமாக எப்பயுமே வேணாலும் கூப்பிடலாம் உங்கள் சார்பாக சொல்லிட்டேன் பியோஸ் சரிதானே கால்வல் இன்னொரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு இவ்வளவு விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ உடனடியாக இந்த அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்க வந்து அவருடைய அந்த அம்மா பேரை இதுக்காக ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு முதல்ல ஒரு தொடங்கி வச்சு அமெரிக்க தமிழர் சார்பாக அந்த ஒரு பணியை நீங்க தொடங்கினதுக்கு உங்களுக்கு ரொம்ப அனைவரின் சார்பாகவும் நன்றி இன்னும் ரெண்டு கேள்வி வச்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணுங்க ஆ சொல்லுங்க ோ நகர் மூலமாக இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் எல்லாருமே வந்து செயலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அதனால வெறும் பேச்சோட நிக்காதவர்கள் அப்படிங்கறது வந்து நிறைய செஞ்சிருக்கீங்க அதனால இந்த ஒரு அவரு குடுத்த அந்த ஒரு ஒரு பின்னணி அவருடைய அந்த அந்த ஒரு நேர்மையான அந்த உழைப்பு வந்து எவ்வளவு நம்ம சொன்னாலும் அல்லது கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த ஈடு கட்ட முடியாது நீங்கள் ரெண்டு பேருக்கும் உடனே இந்த இடத்துல வந்து இதை முன்னெடுத்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நீங்க செய்யறதுக்கு ரொம்ப நன்றீங்க ரெண்டு கேள்விகளை நம்ம இப்ப வச்சுக்கலாம் ஒன்னு வந்து ஒரு விஷயத்த முக்கியமா சொல்ல வேண்டி கவிதா அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மரம் நடுவது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு இப்ப நீங்க இன்டர்வியூ கொடுத்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை உங்களோட தொடர்ந்து நாங்க இணைய இதுல முகநூலிலும் பேஸ்புக்லையும் இமெயிலையும் நாங்க வேணுங்கிற அந்தந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான கன்சல்டேஷனை நாங்க வாங்கிக்கிறோம் ஆனா இப்ப வந்து பொதுவாக ஒரு மூணு நாலு நிமிஷம் நீங்க மரம் நடுவதை பற்றி ஆஹ் சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா என்ன மரத்தை நடுவது எந்த பகுதியில் நீங்க சொன்னாங்க மேட்டாங்காடு தான் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இருக்குன்ட்டு இந்த மேட்டாங்காடுகளில் என்ன மரங்களை நட்டால் சரியா இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் போகணுங்கிறதும் plus panai maram appingiradhu venum panaiyilirundu varra palangal ellam venum nnu neesraram ana panai marangala vettite irukom adhu keena neenga solrringa appingiradhu ungaldeya overall oru naal nimisham solum ninga thank you so much I first financial contribution I'm over the mid ena people la weight la nadiya poichu but now uh, coming back to the uh, please ku nanya soft works enna pannirukona romba chinna or technicals pannirukom அதிகமா கொஞ்ச மண்ணை எடுத்து கொட்டிட்டு வச்சுக்கோங்க வயசான ஒரு மேட்டக்கார பகுதி கொஞ்சம் தூர் வாருங்க எடுத்து ஒரு பந்து சொல்லலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விசுவலைஸ் பண்ணுங்க மூணடிக்கு மூணடிக்கு ஒரு எட்டடிக்கு நீங்க மண்ணை எடுத்து ஒரு குழி தோண்டி அந்த மண்ணை மேலே கொட்டிட்டு அந்த மண்ணை மேலே கொட்டிட்டு அது ஒரு மழை நீர் சேமிக்கிறதுக்கு ஒரு அந்த மண்ணு குளிச்சு வச்ச மண்ணு மேலே நீங்க மரம் நச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அற்புதமா வந்துடும் இப்ப என்ன மரத்தை நடுறது மரத்தை பொறுத்து வச்சுருங்க கண்டிப்பாக நம்ம நாட்டு மரங்கள் தான் அதிகமாக நம்ம ப்ரொபேட் ப்ரொபகேட் பண்ணி ஆகணும் சில பேர் எல்லோரும் ஒன்று கருத்து இருக்கேன் எனக்கு இல்லை நான் சிங்கப்பூர் சேரி நிறைய நட்சலா அதில் அப்போசிஷன் இருக்குது ஆனால் தொவ்வால் வந்து ரொம்ப சிக்கமா வந்து அட்ராக்ட் ஆகி நிறைய சாப்பிடும் அது டென் டுவெல் இயர்ஸ்ல அது வந்து விழுந்துடும் பட் அது நல்ல ஒரு ஷேர் கவர் கொடுத்து இங்கே சைட்ல வச்சுருக்க முக்கியமான மரங்கள் அரச மரம் ஆலமரம் நாவல் அத்தி பிச்சி மருதம் இந்த மாதிரி பல நாட்டு மரங்களோட லிஸ்ட் வாங்கிக்கோங்க நீங்க ஆழமரம் கட்டிங் வச்சீங்கன்னா கூட வச்சா கூட நல்லா ஈஸியா வந்துடும் மேல கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க கீழே கொஞ்சம் லைறு வச்சு நட்டு பாருங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு தூத்துருக்கு நல்லாவே ஆஹ் ஆல வந்து கண்டிப்பா விட்டுறாதுங்க கைக்கீசிஸ் வந்து நம்ம பரவி அதுதான் ஈரத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு மழையே அண்ட் வேப்ப மரம் பொறுத்த வரைக்கும் நாங்க காப் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு மரம் நடுலைங்க வேப்ப மரம் ஆனா இன்னைக்கு வேப்ப மரம் தான் அதிகமா தெரியுது எனக்கு என்ன கனெக்ஷன் மாறிக்கும் வேப்ப மரத்துக்கு எடுத்து தெரியல ஆனா வேம்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஆனா நேச்சுரலா வந்துடும் நீங்க அங்கங்க கத்தாலை நிறைய நட்டு சூட்டு கட்டாளையா இருக்கட்டும் இல்ல இந்த நம்ம கத்தாலையா இருக்கட்டும் நாருக்க எடுக்கிற ஒரு கத்தால இருக்கு அதே வேறுவாங்க அந்த கத்தால் மக்கள் இருக்கீங்கன்னா கல்லு முன்னு எந்தாலும் வேட்டை மரத்து ஊழிட்டு கண்ட்ரோல் அது கட்டாயமா ஏன்னா ஆடு உருங்காசி ஒரு சிறிய பல்லு எடுத்துட்டு போதும் அது தடுக்க மனசெடுத்து ரொம்ப ரொம்ப சிரமம் ஆஹ் பல வகையான மரம் கோணப்பிரியாங்காலிருந்து இழந்த பாலத்துல இருந்து விழாலிருந்து வில்வம்ல இருந்து பனை மரம் வந்து நிறைய மூவ்மெண்ட் வந்துச்சு இப்போ நிறைய இளைஞர் வந்து ஒருத்தர் ஹுசூர்னாலும் முன்னாடி எனக்கு வேலை கொடுத்தாரு நிறைய இளைஞர் அங்கங்கே பண வகையை வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது ஸ்கோப் நிறைய இருக்கு பனை மரம் கொடுத்து ஒரு நாட் எவ்ரி திங் பிளாக்ட் எல்லாமே வெற்றி எல்லாம் போயிடாங்க கண்டிப்பா கோபப்புலியாங்காய் இதெல்லாம் இந்த கடைக்கு வெளியே விட்டாங்க ஸ்கூல் வெளியே இன்னைக்கு ஒரு கோணப்புளியாங்க மட்டும் இரநூறுபா கிலோ ஆகிடுச்சுல ஹைக்கஸ்ல இருந்து ஆரம்பிங்க அண்ட் பல விதமான ஸ்பீசிஸ் இருக்கு இன்ஃபேக்ட் திருவண்ணாமலையில் நம்ம ஃபிரெண்ட்ஸ் ஒரு பொட்டானல் ச சரி சாரி குரு ஃபாரஸ்ட் ஒரு திருவண்ணாமலையில் ரொம்ப க்ளீடுஃபுலா பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போனீங்கன்னா அதை ஃபார்ட்டி ஃபிஃப்டி வெரைட்டிஸ் ஆஃப் எனக்கு அவ்வளோ கீடுஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரிகார்டிங் ட்ரீஸ் ஒன் மோர் திங் அப்பார்ட் ரோட் சைட் நட வேண்டியது ஒரு பக்கம் பட் கிளாஸ் நான் ட்ரை பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்கூல்ஸ்ல ரொம்ப க்ளோஸு பிளான்டிங் பண்ணிங்க வேறு வேறு மரம் பறவைகள்லாம் விதைய விடும் போது ஸ்பேஷிங்கெல்லாம் பார்க்காருங்க இயற்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்க பக்கமாக பக்க பக்கமாக பல சீசிஸ் இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பேசிங்கெல்லாம் கவுனிக்காமல் நீங்கள் பக்க பக்கமாக ஒரு இடத்துல மரம் நட்டு சின்ன சின்ன சின்ன சின்ன காடுக்கு வாசிடலாம் சிட்டிக்குள்ளேயே அதில் அந்த அதனோடய மைமேனாக இருந்துக்குன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு இன்செக்டெனிகிள் ஒரு ஹேபிட்டாக் ஆகிடும் பேர்ட்ஸ்க்கு இன்செக்ட்ஸ்க்கு நான் ஒரு பத்தடிக்கு பத்தடிக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு நூறு நூறு அந்த நூறு நூறு சந்தடிக்கு தான் இட் அ a மல்டிபல் எஃபெக்ட் ஒரு ஒரு மரம் இருக்கிறது ஒரு ஒரு மரம் இருக்கணும் கண்டிப்பா இந்த க்ளோஸ் பிளான்டிங்கோட என்னன்னா நம்ம எவ்வளவு விண்டு வந்தாலும் மரங்கள்லாம் சாஞ்சி உழுவாது அண்ட் இன்னும் உன்னோட நீரை வந்து மீட் பண்ணிக்கும் and சக்தி சந்தனம் சந்தன மரம் எல்லாம் நம்ம இன்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு சந்தன மரம் ஆர்டிபிஷியலாக கூட நட்டாலும் ரொம்ப வருதுல்ல பட் ஹேபிட் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா சந்தன் மரம் தான அதிகாரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு பேரசை ட்ரீ அது பக்கத்து மரத்துல இருந்து தான் சாப்பாடு எடுக்கணும் ஸோ மரங்களை பேசும்போது கிராஸ்லேண்டை நடந்துடக்கூடாது கிராஸ்லேண்ட் இஸ் ஆல்ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ஒரு பக்கம் கிராஸு ஒரு பக்கம் ட்ரீஸ் ஒரு பக்கம் ஷர்ஸு சின்ன சின்ன மரங்கள் அது அது சுண்டுக்காவாக இருக்கட்டும் இல்லை இது நுண்ணிவாக இருக்கட்டும் நொணாவாக இருக்கட்டும் இந்த மரங்களையும் மறந்துடக்கூடாது ஒரு மல் எங்கே நட்டாலும் பயோடைவர்ஸிட்டியை தொன்னே பல வெரைட்டி கொண்டு உள்ள அந்த வெரைட்டி கொண்டு வந்து சிட்டில வில்லேஜ்ல தேவர் கர்நாடகாவில் கூட மதிக்க கூடியதுக்கு நம்ம இடத்துல கூட புனித வேல்யூ இருந்து ரொம்ப சீக்கிரமா அழுகி குச்சாது அது திருப்பியும் உருவாக்கணும் திருப்பியும் கொண்டு வரும் நல்லா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க ரொம்ப சிறப்பான இதுங்க கருத்துக்கள் இவர் கவிதா நீங்க ஒரு நீங்க இப்ப கேளுங்க நீங்க so um hmm. yeah so uh, uh again it is again dedicated to farmers you know and trim trimna so that because that's the next i mean that's the thing which have been working on uh, and and that is going to be a long term uh, Uh, aspect as well yeah. so ipo irukra farmer side situation la pathina 247 farmers vandu yandrukanga and then uh, yeah. and inga ponna mari government kitta endha government kittiyum seri illa endha udu udugattu kittiyum seri ipodike vandu correct anana vandu mulu vivaramay kadaiyadu so idu vandu oru 6 maasamama nama time spend panni vandu nama idu theegircha thagavalide so ipo vandu inda farmer side situation la vandute the plan is nammaloada plan vandute it it includes you know uh, you know government policies adiyum uh, namakku edhi kekaporum we can feel the incidents banking you know um, uh, we are going to implement uh, the, the we are going to bring we are going to try and bring back the natural farming aspect of it ningal sonna mathiri non santo gmo adellame vand we uh, are uh, going to target it and it this is going to be a huge moment but so my question is that apart from all these uh, things you know Uh, if if you were in in my shoes or uh, so what yes. you gonna done idha vandha uh, eppdi execute pannuvinga and what is the support that you feel that you can you can you can extend to me for for this you know how can you people uh, so velusa vadiyen to or you, strategy vision or uri sambandhi poga poruvinga devakai engalukku illaya prachana illirukku appo arpu team vandu or planning or massive scale ஆமா நம்ம டிசைன்ல கிட்டத்தட்ட வெச்சுக்கிட்டாங்க தன்னோம் இருந்து தன்னோம் இருந்துடவும் develop ஆகும் ஆமா சந்திரனால கிட்டியா தட் இஸ் தி பாயிண்ட் ஐ வாஸ் टेलिंग ரைட் த we are planning to have a sustainable yeah ஆமா ஒரு ஒரு ஒரு ஒரு சப்போ ரைட்ஸ் மூமெண்ட்ல இருந்தாலோ இல்ல வந்து ஃபார்மர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஃபார்மர் வந்து ஷட் டிவோட் 10% ஆஃப் தி லேண்ட் 1 ஏக்கர் இருந்தீங்கன்னா 10 சென்ட் தனவாச்சு மனநிலை சீனிப்பிட் இருக்குளோ அது எக்கனாமிக்லா அது மழைநீர் சேமித்துக்கு பத்து பர்சன்ட் கொடுக்கறதுலருந்து லாஸ் கணக்கே வராது அதுலையும் எக்கனாமிக்லாம் எவ்வளோ நல்லா லாபம் வர முடியுமோ அதுக்கு ஒரு மாடல் டைய பண்ணி வச்சுருக்கோம் அதுல இருந்து லாபம் வருது இப்போ வந்து மணியே சொல்றேன் அது வந்தா தான் நம்ம திருத்த முடியும் தவிர நீங்க இந்த நாட் பிட்வீன் ஜல்லிக்கட்டு பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் இட் இஸ் ஆல்சோ ஜல்லிக்கட்டு பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் நேச்சர் அண்ட் நேச்சருக்கு மரியாதை குடுத்தி ஆகணும் ஃபார்மர்ஸ் மத்தியில் கூடும் ஸோ ரைட்ஸ் நம்ம ரைட் உண்டான மூமெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணக்குள்ள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம பேர்னலாகவே அந்த டைம்ல பெற்று போய் ஆகணும் ஸோ ஐ விட் எக்ஸைஸ் ஆன் போட் திங்ஸ் ஸோ டு கனெக்டிங் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்லோலி மிடிக்கேட்டிங் Uh, which is a very complex issue in fact. நம்ம சிந்தனல முடிவே பைடே இல்லை. நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் इशயூல ஒகந்துட்டு பாयங்கமா இல்ல இல்ல இல்ல போட்டான் इशயூ. நம்ம 20 வருஷம் முன்னாடி இந்த பேப்பர் பேசி இருக்கோம். we are late. இந்த படி நம்ம படிச்சவங்க எல்லாமே நம்ம லேட்டா இருக்கு. அது ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துโกங்க. இந்த பட் பட் 22 to, to, to recover from now on uh, right and responsibility approach. இது ரெண்டுக்கு ஒரு white paper நம்ம நம்ம செய்யறதுக்கு गवर्नमेंट கிட்டயும் கேக்குறோம். ரொம் ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க மொத்தமாக நீங்க யோசிக்கிறது என்னுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னரை போலதான் சிந்திக்கிறீங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க வந்து குளம் வெட்டினார்கள் மரம் நட்டார்கள் அப்படின்னா இன்னைக்கு நீங்கதான் அதை பண்றீங்க அதனால எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிறது வந்து இப்ப வந்து பார்த்தா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்தாவே ஒரு மிகப்பெரிய அந்த சிந்தனையோட இருக்கீங்க நீங்க சொன்னா வந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்ணணும் தெரிய ஈரோடு மாவட்டத்துல சேலத்துக்கு சொட்டுதான் இருக்கு அதுல வந்து அந்த ஈரோடு சுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரை இருக்கும் தண்ணி போற மாதிரி காவாய் அது என்னன்னா அரசன் ஆண்டவர் வந்து தஞ்சாவூர் போய் தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அரிசி சாவனம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு போது மாப்பிள்ள வீட்டுக்கு போன மாப்பிள்ள வந்து ஊர்லயே காஞ்சி போன பூமி நல்ல அரிசிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழிங்க சொல்லி உடனே ஒரு போட்டி போட்டி ஆரம்பிச்ச அந்த மன்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தண்ணீர் உருவாகிறதுக்கே ஒரு காரணமா இருந்தது இது வரலாறு நிறைய தெரியும் அது எந்த இடத்துல நீங்க சொன்னதுக்கு சரியா பதிவு சரியான ஒரு மன்னருக்கும் நீங்க சொன்ன மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திற்கும் சிந்திக்கிறதுக்கு புதிய விதையை நீங்க எங்களுக்கு தூண்டிருக்கீங்க அமெரிக்க தமிழர்களுக்கு தன்னுடைய வீடு அப்படிங்கறது தன் ஓன் பண்ற வீடு மட்டுமில்ல தான் பிறந்த நாடே வந்து தன்னுடைய வீடுதான் அப்படி யோசிங்க எங்கில இருந்து எந்த இடத்துல மழை விழுகுதோ அங்க இருந்து போய் கடலில் கலக்கற வரைக்கும் உங்களுடைய வீடாக நினைச்சி அதை வந்து யோசிங்க அப்படின்னு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கீங்க இதை மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நீங்கள் இந்த இந்த இந்த ஒரு பேட்டியில் விதைச்சிருக்கீங்க அதைய வந்து நான் கோடிட்டு காட்டி இந்த அருமையான இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்ய அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சிந்தனை என்னென்னா நீங்க அழகாக சொன்னீங்க இயற்கை கடவுள் இதோ இது இந்த இடத்துல இருக்கிற காற்று மண் நீர் பறவை அந்த மரம் இப்படி மொத்தமா யோசிச்சா அதுல கிடைக்கிற எனக்கு ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு ஈட இணையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அந்த ஆற்றல் கொடுக்கிற இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நீங்க ஒரு புதிய பார்வை கொடுத்துருக்கீங்க அதனாலதான் உங்களுடைய குளத்துக்கு வந்து மாரி ஸ்தலம்னு வச்சிருக்கீங்க இந்த மாரியம்மன் இருக்கிற இடம் அந்த குளம் இருக்கிற இடம் தான் ஒரு உங்களுடைய பார்வை எங்களுக்கு ஒரு புது புதிய புதிய ஒரு விதையாக உங்களுக்கு கிடைச்ச ஆற்றல்னு சொன்னீங்கள அத தண்ணியோடும் அந்த நிலத்தோடும் வேலை செய்கிற பொழுது சொல்லவுன்ன ஒரு ஆற்றல் கிடைக்குது அதுதான் என்னை இப்படி எல்லா செய்ய தூண்டுது நீங்க இது ஒரு புதிய பார்வைங்க எங்களுடைய மொத்த பார்வையே மிகப்பெரிய விதைகளை விதைத்து எங்கள் சிந்தனைகளை வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கிருக்கீங்க தொடர்ந்து உங்களோடு அமெரிக்க தமிழர்கள் பல வகையில் பல வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் முதல்ல இந்த மாதிரி அருமையான சிந்தனைகளை கொடுத்ததற்காக மொத்த அமெரிக்க தமிழர்களின் சார்பாகவும் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிய ரீஷ் உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் அடைய அந்த பேராற்றல் உங்களுக்கு அந்த போராட்டங்களிலும் சரி முன்னெடுப்புகளிலும் சரி அந்த பேராற்றல் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாங்களும் அதை அடியுற்றி தமிழ் மக்களும் அதை அடியுற்றி வர வேண்டும் அதில் வந்து எங்களால் ஆன அந்த பரப்புரைன்னு சொன்னீங்கல்ல நீங்க ஜல்லிக்கட்டு எடுத்துட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்தை ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க அவரு ராஜசேகர் ஐயாவும் ஜனாதிபதி ஐயாவும் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கோர் விஷயத்த வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்போ அதை வந்து வெளியில கொண்டு போன பரப்புரைங்கிறத வந்து நாங்கள் பண்றோம் இப்போ வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நீங்க கொடுத்துருக்கிறது ஒரு தியரி வந்து அருமையாக கொடுத்துருக்கீங்க இதை படங்களாக போட்டு இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டு இதை பாடல்களாக போட்டு உலகெங்கும் திருப்பி இந்த ஜல்லிக்கட்டு உணர்வு எப்படி வந்ததோ அதை போல நீங்க சொன்னீங்க இது வாழ்வாதார பிரச்சனை ஒரு நாள் பிரச்சனை இல்லை இது வாழ்வாராத பிரச்சனை அதை வந்து எல்லா உலகம் முழுக்க கொண்டு போய் தமிழர்களிடத்துல மீண்டும் அந்த எழுச்சி வர்ற மாதிரி சேர்த்த வேண்டிய கடமையும் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் இப்போ இந்த அருமையான நிகழ்ச்சி கலந்து கொண்ட சோமு கவிதா ஜோப் கால்டுவல் அருமையான கருத்துக்களையும் அருமையான வினாக்களையும் எழுப்பி ஒன்றரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக மிக விறுவிறுப்பாகவும் அப்படி அவ்வளவு அருமையான விஷயங்களை அவர் செயல்வீரர்கிட்ட இருந்து பியூஷ் மனுஷ் அவர்களிடத்திலிருந்து அருமையான செயல்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் நல்ல கேள்விகளை கேட்டீர்கள் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்பொழுது அந்த அமெரிக்க தமிழ் வானொலியின் ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அவரிடத்திலே வழங்குகிறேன் மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி ரசிகர்களுக்கும் நன்றி இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தார் ஆறு வந்து நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க கரெக்டா சொன்னீங்க நேர்களே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரியஸான இது வந்து ஒரு பாடலோ அல்லது வந்து ஒரு விறுவிறுப்பான வேறு ஏதாவது கதையோ அல்லது சீரியலோ ஆனால் ஒன்றரை மணி நேரமாக அவர் சோம அவர்கள் சொன்னது போல எங்களோடு இணைந்திருக்கிற அமெரிக்க தமிழ் நேயர்களை இது போல நல்ல நிகழ்ச்சிகளில் மீண்டும் இணைவோம் இங்க இணைந்திருக்கிற அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் ஆர்முகம் நீங்க நன்றி நன்றி பிரச்சனையன் முதலில் பியூஷ் மனுஷ் அவர்களோட ஸ்கெடியூல் எவ்வளவு டைட்டா இருக்கும் எவ்வளவு வேலையில இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அதிகாலையில வந்து உங்களோட மணி நேரத்தை உலக தமிழர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை எடுத்து பகிர்ந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு உந்து சக்தியாக எங்க மனதுல வந்து ஒரு புதிய ஆற்றலை வந்து நீங்க விதைச்சிருக்கிறீங்க பெரிய நன்றி பியூஷ் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பாகவும் உலக தமிழர்களின் சார்பாகவும் ரொம்ப அருமையா சொன்னீங்க நம்ம வந்து மழை பெய்யலாம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறோம் அப்புறம் மழை அந்த தண்ணியை வந்து நம்ம தெரியல இப்ப மழை பெய்தாலும் அதை சேமிக்கு தேவையான கட்டமைப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரி குளம் கண்மாய் இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து இப்ப உங்க மூலம் நவீன முறையில் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அஹ் முன்னாடி சொல்லுவாங்க மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு இப்போ வந்து நம்ம புதுசா சேர்க்க வேண்டியது நீர்நிலைகளை பாதுகாப்போம் அதன் மூலம் நீர் பிடிப்பை நீர் தேக்கத்தை பெருக்குவோம் அதனால் நிலத்தடி நீர் வளத்தையும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசுல அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது தமிழ்நாடு மீண்டும் விவசாயத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றி காட்டுவோம் அதுக்கு வந்து நம்மளால களத்துல இறங்கி அஹ் வேலை செய்ய முடியல பல காரணங்கள் நம்ம பனி நிமிஷமா வெளிநாடு வந்துரும் அல்லது குழந்தைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளால போக முடியல நம்மளால என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்காத நாளே கிடையாது நம்மளால இங்க இருந்துட்டு கையாலாக அதை நம்ம இருக்கிற மாதிரி நினைக்கலாம் முடியுது ஊர்ல போய் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஆனா நீங்க இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி களத்துல இருக்கும் போராளிகளை இப்படி போராடுபவர்களை வந்து நம்ம ஆதரிச்சு அது நம்மளோட ஆஹ் எப்படி வேணாலும் இருக்கலாம் முக்கியமா வந்து அவங்களுக்கு பணம் அங்க நிறைய செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது அந்த மாதிரியான ஆதரவை நம்ம இங்கிருந்து கொடுப்போம் சமூகத்திற்கும் சுற்றுப்புறத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பயன் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உலக தமிழர்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தமிழ் வானொலி தொடர்ந்து வழங்கும் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்களும் வழங்க விரும்பினால் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்த நம் நண்பர் பொர்ச்சலியன் அவர்களுக்கும் அதில் கலந்து கொண்ட நமது சிறப்பு விருந்தினர் திரு பியூஷ் மனுஷ் அவர்களுக்கும் இதில் பங்கேற்று கொண்ட அமெரிக்காவின் பல மாநிலங்களிலிருந்து வந்து பங்கேற்றுக் கொண்ட நண்பர்கள் திரு சோமு ஜோக் கால்வெல் கவிதா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ஆர்முகம் பேச்சு முத்து அமெரிக்க தமிழ் வானொலி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சோமுகண்ணா ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வேல்முருகன் சீனிவாசன் அலுவலகத்தில் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து பணத்தை நான் அனுப்பி வச்சிடறேன் உங்களுக்கு வந்து மூன்று ரெண்டு மூன்று நாட்கள்ல வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் சரிங்களா சோமோ நீங்களும் நீங்க அனுப்புறதா இருக்கா நீங்க எப்படின்னு சொல்லுங்கன்னா என்னுடைய எண்ணெய் நான் கொடுக்குறேன் நானு பொச்சொல்லிய நீங்க ரெண்டு பேச்சுடைய எண்ணெயை மட்டும் பகிர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க நன்றி அனைவருக்கும் நம்ம பியூஷ் வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட அவங்களோட நேரத்தை தியாகம் செஞ்சு இருந்தாங்க இப்ப அவங்க இந்த இணைப்பிலிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அமெரிக்காவில இருக்கிற நண்பர்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் நம்ம என்ன பேசணும் அதுல வந்து அதனோட சாராம்சம் என்ன அதனுடைய முக்கியமான என்ன என்னென்ன அடுத்த கட்ட பணிகள் அப்படிங்கறத பத்தி ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நம்ம வந்து விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி சொல்றீங்க நல்ல ஒரு அருமையான யோசனை ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே பேச்சோட போயிடக்கூடாது அதாவது நம்ம ஒரு எப்படி வந்து ஒரு வெப்சைட்டு அப்புறம் வந்து ஒரு டேட்டா பேஸு இவர் அவர் சொன்னதுல இருந்து இருந்து கலெக்ட் பண்ணி எப்படி யார் யார் வந்து え फर्स्ट ステップ இந்த ஸ்டெப்பா கொடுக்கறேன்னா என்ன பண்றதுங்கறத அல்லது நம்ம தொகுத்து அதை எப்படி போடலாம்ங்கறத சொல்லுங்க நீங்க கவிதா நீங்க பாறீங்களா முதல்ல ஆமா சோ फर्स्ट வந்துட்டு பியூஷ் இன்னும் ஆன்லைன்ல இருக்கான்னு நினைக்கிறேன் நானு ஆமா ஓகே சோ फर्स्ट வந்து நாம வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் ஏனா நிறைய வந்து இது வந்து இப்ப பியூஷ் பண்றது எல்லாமே இப்ப சம்பர் நோ இட் இஸ் रिलेटेड டு नेचर एंड एंड ஆஃப் தி டே அத எல்லாமே நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப உபயோகமா இருக்கிற வேண்டிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒன்று ஆவணப்படுத்த வேண்டி ஆவணப்படுத்த வேண்டும் அதை வந்து நம்ம வந்து அதை அதை வந்து எப்படி வந்து மற்ற இடத்துல வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து இப்போ அவங்கவுங்க ஊர்ல இப்போ சங்கன் கோயில் பண்றீங்களோ இல்லைனா விவசாயிகளுக்காக நாங்க பண்றோம் நம்ம பண்றோமோ இது வந்து நம்ம எடுத்துட்டு போக ஒரு வாய்ப்பு அப்பதான் அமையும் நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்க்கு எடுத்துட்டு போனோம்னா இட் இல் பி மோர் யூஸ்ஃபுல் அண்ட் இனோ ஆல்சோ பியூஷ் என்னோ ஒரு ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணி step-by-step ஸ்டெப் வந்து அவர்கிட்ட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாங்கினோம்னா அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற விஷயம் கூட அவர் அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அவர் எப்படி இதுல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அசிஸ்ட் பண்ணி ஏன்னா கைட் பண்ண முடியுன்ற இன்ஃபர்மேஷன் அவர் வாங்கினோம்னா அதை வந்து அவர் நம்ம அடுத்த கட்ட ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மரம் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி அவங்க வந்து அந்த பத்து சதவீத அவரோட விளை நிலத்தை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக அவங்க இன் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் பிகாஸ் அது பியாண்ட் இட் பியாண்ட் காஸ்ட் ஆஸ்பெக்ட் இட் இஸ் நாட் காஸ்ட் ஆஸ்பெக்ட் அது வந்து ப்ராஃபிட் சார்ந்த ஆஸ்பெக்ட்டுன்றத வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அந்த கமிட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதுவும் நம்ம பண்ணணும் அண்ட் வீல் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் வண்டர்ஃபுல் ஐடியா ஆஃப் பயோசார் uh else you know so adhi and and a very low costana actually the project is see that uh and that will be of great help to the farmers as well in this and issues those important issues with this uh am issues facing the community yeah absolutely so issues the community installs that the community and and the government policies and procedures which we had to you know interact with the government oh. stations and get things yes neenga neenga kavidar neenga nalla sonninga anda side namme enna pandrom abbingiradhu na oru oh. rendu oh. moonu us la irundhu namme enna panna porom abbingiradhukku oru okay. rendu moonu points suggestions koduthirukken adhavadhu idhu vande namme kudiya varavila vande we have to start some local chapters or representatives அது வந்து ஒவ்வொரு சாப்டர்னு நான் சொல்கிறது வந்து இப்போ சிக்காகோன்னு எடுத்தேன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேணுங்கிறது இல்லை முதல்ல ஆரம்பிக்கும் போது பத்து பேர் பதினஞ்சு பேர் லைக் மைண்டட் பீப்புள் ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம கொண்டு போய் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ரேடியோ ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் ரேடியோ அதாவது பெரிய லெவலில் பண்ணுறதை விட நம்ம சின்ன லெவலில் பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க அதோடு சேர்ந்து வந்து அந்த லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை நம்ம வந்து கான்பரன்ஸ் கால ஒரு ஒன் ஆர் டூ அவர்ஸ்க்கு எல்லாரும் வந்து அபவுட் அவர் கோல்ஸ் அண்ட் ப்ராகிரஸ் நமக்குள்ள ஒரு கோல் ஏற்படுத்திக்கணும் அதாவது ஒரு அழிவு ஆக்கம் என்னென்ன அழிஞ்சிருக்கு என்னென்ன ஆக்கப்படுத்தணும் முறை இதை மூணையும் ஆவணப்படுத்துறதுக்கு சொன்ன மாதிரி கவிதா சொன்ன மாதிரி நல்ல ஒரு பதிவுகளை யூஸ வச்சே அங்க சேலத்துல ஆட்கள் இருக்காங்க வேணும்னா நான் அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு நிறையாடல் மாதிரி போட்டு பதிவு பண்ணி உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்கறது நான் முன்மொழிகிறேமா உள்ளயும் உள்ளயும் ஆட்கள் இருக்காங்க அங்க செய்யறதுக்கும் சரியான நபர்கள் இருக்காங்க நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் சரியாக படுத்தி கொடுக்குறதுக்கு பண்ணிடலாம் அது ஒன்று இரண்டாவது இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஏர் சூறு வாழறதுங்கிறது இருக்குது பாருங்க அது வந்து அரசுக்கிட்ட இருக்கிற பணத்தை அரசு கிட்ட இருந்தே வாங்கி அதை சிக்கனமாக எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து வந்தவங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாவே அப்படியே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இந்த குழு பெருவாகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி பண்றது எனக்கு இதுல ஒரே ஒரு சஜஷன் தான் இருக்குதுனால நான் அந்த கருத்தை வந்து நான் முன் வைக்கிறேன் ஸோ நம்பர் ஒன் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற காரியங்களில் வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன சொன்ன மாதிரியே வந்துட்டு அவேர்னஸ் வந்து கண்டினியூவஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுக்காக வந்து நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னா எல்லா தமிழ் சங்கமும் வந்துட்டு வில் ஹேவ் டு ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ரமோட் இது வந்து இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு நினச்சிட்டு வீல் ஹாவ் டு கீப் ஆன் ப்ரமோட்டிங் ஏன்னா உங்களோட நம்மளோட ரீச் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவலோ நம்ம ஒரு சின்ன குழுவை வந்துட்டு நம்ம எவ்வளோ ஃபேஸ்புக்கில் வந்து போட்டுட்டே இருந்தாலும் சரி தமிழ் சங்கம் ஒன் சேர்ந்து அதை பண்ணும் அதோட ரீச்சே வேற லெவலாக இருக்குது செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அட் த சேம் இப்போ நம்ம வந்து எல்லா நம்ம அமெரிக்காவில இருக்கிற எல்லா தமிழர்களும் தமிழ் சங்கமும் சேர்ந்து ஒரு மாவட்டத்தை வந்து நம்ம இப்போ வந்து தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்தில வந்துட்டு ஒரு ஒரு வில்லேஜ் தமிழ் சங்கத்தினுடைய ஒரு அதுக்கு பேரு சரியான தேர்ந்தெடுக்கலாம் அது கிரீன் டீம் அல்லது வாட்டர் நாமம் அத வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி பண்ணி நாங்க செய்யறோம் நீங்க கூட சேர்ந்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒருத்தர் ஒருத்தர் இந்த கருத்துக்களை நம்ம அந்தந்த தமிழ்ச்சங்களை ரெக்வஸ்ட் பண்ணி சேர்த்தலாம் சொல்லுங்க நீங்க வேற அதாவது சொன்னீங்க அந்த பைலட்டாக ஒரு மாவட்டத்தை அனைவருக்கும் போகணும் திருப்பியும் வந்த உடனே அது அந்த ஆரம்பிச்சு செய்யலாம் உடனே நமக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நீங்க உடனே வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி பணிகளை தொடக்கி வச்சது வந்து அதுக்கு ரொம்ப நன்றிங்க கால்வாய் இணைஞ்சது மற்ற வேலைகளெல்லாம் நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் அதாங்க இப்ப நீங்க அந்த ஆவணப்படுத்த சொல்லிருக்கீங்க அது வந்து கவிதா உங்களுக்கு இப்போதைக்கு போடுறேன் அப்புறம் அது கூட நம்ம வாலண்டியர்ஸ் யாராச்சும் அதை பண்ணிக்கலாம் இல்லீங்களா அந்த டாக்குமெண்ட் பண்றது அந்த யூஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறதும் மற்றதும் வந்து சோமவும் நான் ரிகொஸ்ட் பண்ணுறதும் அவரோட சேர்ந்து அதை பண்ணுறோம் இவர் வந்து அந்த சேலத்தில் அங்கங்கே பரவி இருக்குது அவருடைய இது நம்ம இந்த கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட இந்த விஷயத்த பதிவு பண்ணுறத வந்து கால்டுவேல் செய்கிறான்னு சொல்லியிருக்காரு வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை கொடுக்கலாமே அவங்களுக்கு நம்ம வேணா அவர் இருக்கீங்க சரிங்க அப்படியே சொல்லுங்க அந்த மாவட்டத்தை நீங்க தான் அந்த மாவட்டத்தை எடுக்க போறீங்க அவருடைய மாவட்டத்தை இல்ல அவர் மாவட்டத்தை எடுக்கிறது போக அதுக்குள்ள காஸ்டிங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணி ஃபண்ட் raised அவInputChange கொடுத்தோம் அவ்வளவு அந்த நம்ம எல்லாரும் பண்றோம் பட் இருந்தாலும் அதை வந்து அதுக்குள்ள அதாவது ஃபண்ட் raised க்கு உள்ள மார்க்கெட்டிங் வேலைகள் கலந்துரையாடி முடிவு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இதை பத்தி நான் அவேர்னஸும் இருக்கிற இந்த வானொலியில் விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துட்டு அதில் இருக்க ஆர்வத்தோட ஓபன் அப் பண்ண முடியல இன்னைக்கு ஒரு முறை ஃபார்வ் மாதிரி நம்ம அவங்களோட உள்ள கொண்டு வந்தோம் கட்டாயமா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் வரும்போது நீங்க ஏதாவது கருத்துக்கள் இதுல என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஸ்டெப் நன்றி பொர்ச்சொலே கண்டிப்பா நம்ம வந்து பேசுனதோடு இல்லாம செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஏற்கனவே முன்மாதிரியா நம்ம திரு சோமுவும் திரு கால்டுவல் ரெண்டு பேரும் வந்து நிறைய கமிட்மெண்ட் காட்டிருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செய் சொல்லிருக்கிறாங்க இதை வந்து நம்ம அடுத்த அளவுக்கு அடுத்த லெவல்ல கொண்டு போய் ஒரு பெரிய சோசியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணோம்னா நம்ம சோசியல் மீடியாவிலும் நம்மளோட இந்த மாதிரி ஒத்த கருத்து உள்ள விவசாயம் நமக்கு நாளைக்கு முக்கியம் அப்படிங்கறத ஒத்துக்கிறவ இருக்கிறவங்களோட ஆதரவும் நமக்கு தேவை அத நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு அஹ் நம்ம சோசியல் மீடியா பேஸ்புக்லயோ அல்லது எந்த வகையில நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்கணும் ஏற்கனவே வந்து கவிதா வந்து சேவ் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி இருக்கரங்களையும் வரவேற்கிறேன் ஒரே நேரத்துல தட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு யா இல்லாமல் ஒரு இசையாகும் நீங்கிறது இந்த வாட்டர்லாம் வந்து மூன்று வருடம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் எல்லாம் செயல்பட வேண்டியது ஆனால் இப்போ அங்க வந்து இந்த நாளில் செத்து இருக்கிற அல்லது மடிந்து போன அந்த உழவர்களுக்கு நேரடியா கனெக்ட் பண்ணிருக்காங்க கவிதா ஆட்களோட வாலண்டியர்ஸோட அங்க இருக்கிற சாப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மூலம் அதுக்கு உதவியை முடிஞ்ச வரைக்கும் மாவட்டத்திலயும் வந்து நம்ம பண்ற இம்பாக்ட் வந்து அந்த குடும்பத்துக்குன்றது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி வந்துட்டு அரசோட பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பேங்கோட லோன்ஸ் அந்த போானமெ இருந்து பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து வச்சிருக்கிற அந்த அமைப்பு அதில் வந்து கவிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் டொனைட் பண்ணீங்கன்னா அதில் வந்து அந்த நோட்டில் பே பேபால் நோட்டில் வந்து தமிழ்நாடு ஃபார்மஸ் டிஸ்ட்ரஸ்ட் ஃபேமிலிஸ் ஹெல்ப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க ஸோ தட் அவங்களுக்கு அதை இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அது வந்து இப்போ உடனடியாக நம்ம முடிந்தால் செய்ய வேண்டியது மற்றபடி அடுத்தது நம்ம இது எல்லாத்துக்குமே செயல்ட்டங்கள் வருது கண்ட் பண்ணனாலும்மெரிக்க உங்களோடைய தொடர்பு ஆமா அமெரிக்கன் தமிழ் ரேடியோ அதுதான் நம்மளோட இணையதளம் வெப்சைட் அமெரிக்கன் தமிழ் டிஐஎம்ஐஎல் ரேடியோ நீங்க வந்து இமெயில் அனுப்பணும்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோ அட் ஜி காம் அதுதான் நம்மளோட மின்னஞ்சல் நீங்க அனுப்புனீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான தகவல்களை வந்து நண்பர்கள் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப நல்லது நம்மளதுங்க இவ்வளவு நேரம் அதாவது வெறும் ஒரு பே அந்த ஒரு ஒரு கலந்துரையாடலாக இல்லாமல் உடனே ஒரு செஷன் வைக்கணும் சொல்லி இந்த அமெரிக்க தமிழ் வானொலி சார்பாக நீங்க அதை ஏற்பாடு பண்ணதே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கொஞ்சம் ஆக்சன் பிளானோட போவோம் அனைவரையும் இனி சென்று சேருகிற மாதிரி நம்ம வேலை செய்வோம் அனைவரையும் அரைவணைத்து இந்த மாதிரி ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணுவோம் எல்லாரையும் உள்வாங்குகிற எல்லாரையும் மதிக்கிற எல்லாரும் பங்கேற்க கூடிய எல்லாரும் சமமாக நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு தரக்கூடிய ஏன்னா இது வந்து சேவை தானே இதுல வந்து வாய்ப்புங்கிறதுக்கே இடமில்லை யார் யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எரிஞ்சுக்கலாம் அந்தந்த ஊருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம உதவோம் அமெரிக்க தமிழ் வானொலி வந்து ஒரு பெரிய தளமாக நீங்க உருவாக்கிருக்கீங்க அதுக்கு ஒரு அமெரிக்காவில வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கான தளமாக உருவாக்கிருக்கீங்க அதை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாமும் நீரும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது அடுத்த நேரலை ஒளிபரப்பு இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை தேவநய பாவனர் மொழி ஞாயிறு தேவநய பாவனர் அவரை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும் அவரோட பிறந்த வந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அது கிட்டத்தட்ட மறக்கப்பட்டு விட்ட ஒரு நாள் யாருமே அதை நம்ம ஆஹ் முடியல அதை வந்து நினைவூட்டும் விதமா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு ஏழு மணி வசதி நேரம் பத்து மணி நியூயார்க் நேரம் கிழக்கு நேரம் அந்த நிகழ்ச்சியை முடிஞ்ச நன்றி வணக்கம் இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு